சரி மீண்டும் உங்களோட ஊழிய ஊழியர் தளத்தில் நடந்த காரியங்கள்லாம் சொல்றதுக்கு வந்துருக்கீங்க செய்திகள் பேச வேண்டியிருக்குது தொடர்ந்து ஒவ்வொரு சபைகள்லையும் ஊழியங்கள் எப்படி நடந்தது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுங்க சரிப்பா இப்போ நீங்க வள்ளியூர்ல வந்து ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ சொல்ல போறீங்களா வள்ளியூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வெளியில்ல இடம் பார்த்துட்டோம் அதாவது வெளியூர் வந்து இடம் பார்க்க வேண்டிய அவசியமா இருந்தது அப்போ அவர் வெளிப்படுத்தினார் வெளியூர்ல பாண்டியன் காமௌன்ட்டு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல இடம் பாருங்க இங்க ஏற்கனவே எனக்கு அறிமுகமான ஒரு ஊதிய ரயில் கூட கொடுத்தார் ஒரு இண்டிபென்டன் ஸ்பீக்கர் வீட்டில் சபை கிடையாது மாணவி ரெண்டு பிள்ளைகளாம் உண்டு அப்போ அவர் அவர் அவர் வீட்டு காமௌண்ட்டில் அவர் இருக்கிற காமௌண்ட்ல வேலை பார்த்து தரிசனம் ஆராய்ங்க படம் பெரிய இடங்கள் மரும மாற்றிக்கலாம் அப்படி சொல்லி பேசினார் அப்படி போய் ஒரு ஆள் அவரை போய் பார்த்தோம் பார்த்து சரி பிள்ளை அம்மா நான் கூட வெளியே பஜார் பக்கம் போகலாம் நினைக்கிறேன் நீங்கள் எடுத்து இடம் எடுத்து ஆராய்ங்க அப்படின்னு சொல்லணுன்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த வாடகைக்கார பையனை பார்க்குறதுக்காக அவர் கொஞ்சம் அறிவுப்படுத்தினார் பாடகாரம் பையன் ஏற்கனவே எனக்கு தெரியும் அவன் தான் வாடகை பண்ணேன்னு தெரியாது அப்புறம் அந்த பிறகு ஐயன் நீங்களும் அப்படி தான் அவன் தம்பி எனக்கு ஒரு ரொம்ப போடணும் ஆராதனை செய்வோம் பெரிய ஹால் ஒரு ஹால கொடுத்தான் இது பத்து போத வாட அப்போ எல்லாம் அதில் ஆறாவது பார்க்குறேன் ஆரம்பிச்சோம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க அப்புறம் ஆறு அம்படி நாங்கள் இருந்து சந்தி கொடுத்தா ஆத்துக்குள்ள வந்தாங்க வந்து ஞாய்மார்கள் கலந்து கொண்டாடு அந்த பாஸ்வடி மனைவி பிள்ளை வந்தது இப்போ ரெண்டாவது வாரத்தில் அந்த அம்மாவும் பிள்ளைன்னு வரல ஒன்னு சொன்ன போகலாம்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் வரல அப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்தில் நாங்கள் மனுஷு வந்தோம் சாயங்காலம் ஆராயும் வீட்டு முன்னாள் தலைப்பாட்டி வீட்டுக்கு செட்டை போடாமல் பாஸ்வரில் வாங்க வைக்க என்ன பண்ணுறது நீங்க சேர்றது சரியில்லை என்ன விஷயம் சொல்லுங்க இருக்கும் போது இன்னொரு ஊழியக்காரன கூட்ட நடத்தி சரியில்லை நீ அன்னைக்கே சொல்லிருக்கல அன்னைக்கு வெளிப்படுத்தல் சரியில்லை உங்களுக்கு சொல்லிருக்க ஆரம்பிச்சு சொன்ன இல்ல இல்ல அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாடில போறீங்க அப்படின்ற பேசாதிங்க வீட்டுல எடுத்து கை தட்டிட்டு சண்டை போடுற மாதிரி மக்கள் பாக்கிறது காமலூர் மக்கள் போயிருக்காங்க ஒரு சாட்சி மாதிரி ஆயிட்டு அப்போ நம்ம மகஷ்டமா இருந்து சரி கம்யூனிஸ்ட் பாடில செய்யறேனா என்ன எங்க வெளியூர் இருக்கிற அதுக்கப்புறம் நான் அப்படி பேசினேன் போறது நடத்தர நடத்தி முடிச்சுட்டு போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்புறம் அடுத்த வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை வரும் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அறாரி பாயல போட்டு ஒரு பையன் ஓடி இருந்தான் சோதகார பையன் காரியம் தெரியுமா என்ன விஷயம் சேஞ்ச் ஆயிட்டு யாரு சொன்னா எப்ப நடந்தது இன்னும் போனவருன்னு பார்த்த இல்ல போன ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ராத்திரி பத்து மணிக்கு மேல பாத்தியா எப்படி கேட்டுக்கிறாரு யார்கிட்டயும் பேச மாட்டாரு அந்த அம்மா ஒண்ணு மட்டும் சொல்லையே அது தெரியல சொல்ல மாட்டாரு போய் சொல்றாங்க மாறாக தேவனுடைய வேலைக்கு விரோதமா இருந்திருந்தாலும் அவனதுக்கு அந்த அம்மா கிட்ட சொல்லிதான் சேர்ணும் அப்படி சொன்னதையும் தப்பா அந்த விஷயம் பேசினால வந்துச்சு அவ அந்த அம்மா உடனே நிறைய பேரும் தெரிஞ்ச பாச மாதிரி போக முடியறாங்க நிறைய பேருக்கு ஜோ பண்ணி இருக்கிறாங்க அதுல ஒருவர் சொன்னாரு தேர்வு மனுஷன் இடத்துல ஒரு மனுஷடத்துல சொன்ன பாப்பா இருக்கிறாரு பெரியமா அவங்க கூப்பிட்டு வந்து ஜோ பண்ண சொல்ல சொல்லுங்க அவர் சொல்லிட்டு இந்த அம்மா நம்ம சொல்லி ஏ அம்மா என்ன சொல்றேன்னா நீ அவரு நடந்துட்ட முறை உன்னு சொல்றது எனக்கு நம்ப நீங்க தெரிஞ்சு வருவீங்க இப்படி திரும்பி யாருஜ் வாங்க நாடுறோம் சாயங்காலமாக நடக்கும் சாயங்காலாம் போவோம் ராத்திரி காட்டுல தானே ஜெயிச்சுட்டோம் அதனால வண்டி நட அந்த போல காட்டு செவ்வாயில்லை அங்கேயே அதை ஜோம் பண்ணிட்டு இருந்தோம் அதை ஜோம் பண்ணிட்டு பதில் பூரம் ஒழித்து போவோம் அது ராத்திரி சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் செப்படிச்சு சாயங்காலம் செப்படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரிங்க வந்துடுவோம் வந்தாங்க இருந்துட்டு மறுபடியும் காதலி ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் வெடி வீட்டுக்கு போவோம் வெடி வீட்டுக்கு போனால் கட்டத்துக்கு வந்து போயிருந்தோம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தான் நாங்கள் எதுன்னு வந்தால் கொஞ்சம் மக்கள் சதிப்பட்டு வந்தாங்க அப்படி கொஞ்சம் அம்மா மக்கள் வந்தாங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது பத்து ரூபா வாடகை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தோம் அப்படி சிப்பாஸ்ட் வந்துருந்தாங்க அவங்களோட குளிக்கிறக்காக அப்பெல்லாம் கடத்தல கேணிகள் போய் தான் குளிக்கணும் டேப்பிள் அவசியம் உள்ள இடங்கள் கிடையாது இறங்கி நேச்சலன் அப்படி உள்ள கடலோர கேணிகளே இறங்கி குடி போவோம் அப்படியே குறிக்க போகும்போது ஒரு இப்போ நாங்கள் ஆலயமாக இருக்கிற இடம் அப்போ ஆஸ்பத்திரி இருந்தது ரொம்ப டேமேஜ் ஆச்சுனால ரிப்பேர் பார்த்து கொடுக்கல அது இங்கே கட்டுறது தான் இருந்தால் பண்டி இருந்தால் இடமே கட்டி வாங்கி கொடுக்காங்க அப்புறம் ரிப்பேர்ல பாக்கோம் டேஸில் அப்புறம் அந்த இடத்த பார்த்துட்டு போ அப்படி இந்த வழியை நான் சொல்லி இது ஹாஸ்பிட்டல் கட்டிலேயாச்சும் நடக்குது நமக்கு அப்படி இது கிடைச்சா ஆராயிக்கலாமா இங்கே போட்டு மேலே ஆச்சு அப்படியே கேட்கடியாக வாடகை கூட கேட்பாரு இன்னும் ஜபிஷி கிழமை கிடைக்க முடியும் போயிட்டாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நாங்களே ஜப பண்ணணும் போய் கேட்டால் வாடகை ஜாஸ்தி கேட்பாரு நம்மளோட குடும்பம் குடும்பம் ரொம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டாண்டி அவரே வந்து எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு மூணு வாரத்தில் அவர் வந்தார் எங்க தேடி ஒரு என்ன நல்லா ஜோப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டது ஆமா ஏதாவது ஜோப் சரி இங்க சத்தம் போட்டா முக்கள் இளைஞல்லாம் இருக்கலாம் அப்படின்னாரு அவங்க சொன்னா யார போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கா பண்ணல இதோட வசியான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் சொல்றது தானே கேக்குறேன் எங்க அப்படின்னா கட்டடம் ஆஸ்பத்திரி கட்டடம் அப்படியா சரியா போறோம் நான் கட்டத்துல ஜிப்சி கேட்டு அன்ற அன்புனா போறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுல உட்காந்து ஜோம் வேண்டியதானே அன்றையே நாங்க வந்துட்டு எனக்கு அப்பாத்திருந்தேன்னு சொல்ல வேண்டியதானே பேசுவார் அப்படி இல்லை நாங்க அப்படி சரி ஆட்கிட்டாரு இந்த காம்பௌண்ட வரைச்சோம் அப்படின்னு மகிழ்ச்சி வச்சிருக்கும் போது இந்த காமௌண்ட் கிட்ட எதா எடுக்கணும் அப்படின்னு சொன்ன அதுக்கு வந்தோம் அப்படியா சரி அப்ப எப்ப சொல்லுவீங்க அவர் வாரம் கழிச்சு சொல்றேன் ஒரு அடுத்த வாரம் வந்துட்டாரு அதை பார்த்துட்டு வந்து அதிக வந்து ரெண்டு கேட்டாரு பத்து ரூபாய் பத்து ரூபா கொடுக்கலாமா அப்படின்னாரு சரி குடுக்கறோம் இருபது ரூபாங்கிறது கம்மி இதே பெரிய இடத்துக்கு ரொம்ப கம்மியா உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் பெரிய படம் சூல விசுவாசூழலும் அத்தமாதிரி நம்ம குடும்பம் மாத்திரம் தான் ஆராயிக்கிறோம் அப்புறம் அங்கே போனோம் அங்க போன பிறகுதான் ஏன் நம்மளும் சொல்லி கம்பல் பண்ணாருங்கிறாங்க தெரியாது அந்த இடம் பெரிய இடம் பலரும் முயற்சி இருக்கிறாரு வாடகைக்கு யாராவது உள்ள வந்தா உள்ள யாரும் வர மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவரு பொம்பளை பைத்திய அறிவுள்ள கடவுளும் அப்ப வந்து உள்ள போனா பேருந்து ஆடையோடய அதற்கு போவாங்க அந்த பல்ல ஓடி ஓடி போயிட்டு போகிற அதை கழிவு சுற்றி இருக்கிற ஒரு வாராஷு நாட்டின் திருநாட்டில் எல்லாம் ஒன் பார்த்து தூ பார்த்து எல்லாம் உள்ளதான் பண்ணிட்டு தங்கி கிடந்து தைத்தி மாச்சு அப்படாது அப்படியே அதை சுத்தம் பண்ணி எடுத்து போயிட்டு வாசலா பண்ணி ரெண்டு வாரம் கழிச்சு வர்றாரு பாண்டிய வாங்குறது அங்க ஒரு கிளவி கிடந்தாலும் என்ன பண்ணீங்க கிளவு இல்லையா அது பேயில நாம பேய் தான் அதான உங்களுக்கும் கொண்டோ சொன்ன என்ன சொன்னது நீங்க விரட்டிருக்கேன் எனக்கு தெரியும் அது போயிட்டு அப்படியா எப்படி போய் சாத்த குழந்தைங்களை போயிட்டு இருக்கு சரி போட வரல நாங்க பிடிச்சு கொண்டு வெளியே போட்டு ஆட்கள் தூக்கி கொண்டு வெளியே போட்டுருவோம் வரதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் கதம் திறக்கப்பட்டாங்க திறக்க மாட்டாங்க சொத்தம் கறக்குவோம் காடு சாடுத்து பாட்டிக்க போடுறது கேட்குவாங்க ரெண்டு சைடு வீட்டுக்காரன் சொன்னாங்க அந்த பருவம் செய்ய சொல்லுங்க நாங்க தங்கி இருக்கும்போது ராத்திரி பூரா ஆச்சு நிமிஷம் ராத்திரி பூரா ஆச்சு நிமிடம் போடாது அந்த சலங்கை சத்தங்களை கேட்க போராட்டம் ஆள் வாழ்க்கை ஓடுறது பக்கத்துல இருந்தாலும் அந்த கோயில வந்து அந்த போய் உள்ள போது ஆடல் சொன்னாரு இடத்த நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தருவேன் அவங்க எங்களுக்கு ஆண்டரும் மட்டும் வாங்கி தருவோம் சொல்லி இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லணும் அவரு நாங்க டைலரிட்டோம் வேற ஒரு நாள் வந்தார் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவரு மேல பாத்து அந்த இருபது ரூபா வாடகை ரொம்ப கஷ்டப்பட்டு கெட்டதும் சொந்தமாக போறேன் கொஞ்சம் அஞ்சு நிமிஷங்களை சொல்லுவாரு உங்க ஆண்டு சொல்லட்டு நான் தர கேப்பாரு நானும் சொல்லுவேன்ட்ட நல்லா ஜோமன்ல அடையம்பாரு ஆமா ரெண்டு தடவை ஆட போடுறதுன்னு தெரியாது லாஸ்ட் ஆடவர் சூப்பரமும் அப்ப என்னாச்சுன்னா ஒரு ஐம்பது பேர் அப்புறம் ஐம்பது பேர் அத்தப்படு பேர் ஆரம்பிச்சாங்க இந்த ஐம்பது வந்தா நேற்று சாயங்காலம் ஆகாங்க நாங்குநீர்ல சபா ஆரம்பிச்சது அதுபடி அவர் நாங்குநீர்ல இருந்து ரெண்டு பேர் வருவாங்க அவரு நடத்த போவாரு நம்ம ஒருத்தாரு சாயங்காலம் அங்கு உள்ள மக்கள் மக்களா வந்துள்ள மொத்தத்துல ஐம்பது பேர் வருவாங்க அந்த காணிக்கை பட்டியல எழுபத்தஞ்சி நாய் பைசா கிடையாது ஒரு ரூபா கிடையாது ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா காட்டு நைட் சாப்பாடு என்னுடைய மனைவி பணிகள் கிடைக்காது ராத்திரி நீங்க இருக்கீங்க அவங்களுக்கு அதை சாப்பாடு அதனால எப்படி சாப்பிடுவாங்க தெரியும் அவங்க இருந்து அப்படியே மனுஷவர் போயிருவாங்க வந்துட்டு அம்மா தனிச்சுமா இருக்கு இப்ப எல்லாரும் வந்துட்டு கொண்டாண்டு சுவாசி எல்லாரும் அப்படியே மனுஷவர் ராத்திரி நடந்து போயிருவாங்க இந்த ராத்திரி மழை இருந்தாலும் வந்து ராத்திரியே நடந்து போயிடுவாங்க சில மழை பொருங்கி மழை எல்லாம் போய் வயலுக்குள்ளோடி மூலமா வரக்கூடிய இந்த வயலாம் முயங்கி வரப்போமா சொந்த தெரியவில்லை அதோடைய ஏன் தவிர அந்த வயிறு வரும் ஒரு அஞ்சடி ஆறு அடி ஆலத்தில் வயது இருக்கும் அப்படி எடுத்து நான் வந்து அதை சீட்டு கடந்து போகிறோம் அப்புறம் கடந்து அப்படி நான் போய் அமர்வு கிடைக்கிறத ராற்றி சாப்பாடுக்கலாம் இருக்கிற மக்களுக்கு தான் முடிச்சிட்டு இனிமேல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த இடத்தின் பேச கிடைக்கும் இந்த கடையில் யாராயிர்க்கிறவங்க ஒரு ரெண்டு ரூபா தந்தாங்கன்னா அதை அப்படியே சத்து வச்சு விடுவது இந்த பாடம் கொடுக்கணும் பத்து ரூபா கொடுக்கும் இருபாந்திரா சுத்துவம் சாப்பாடு கடவுளை வாங்கி தருவோம் வேற சொல்லி ஆச்சு அவங்க வாடகை கொடுதான் கொடுத்து இடத்தை காத்து கொடுவோம் நடத்தினருந்து ஒரு ஆகும் ஆகிய கட்டி அங்கிருந்து மக்கள்லாம் அங்கிருந்து பெண்கள் அங்க வர கூட அந்தாங்க அப்பதான் அந்த உச்சி விடம் ஆலயத்துக்கு ஒரு இடம் இடங்கிற ஆடை வாங்கி போட்டாச்சு அது ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஆராய்ச்சித்தோம் அந்த மக்கள் அதில் கள்ளிவளம் காலயத்திலேருந்து தந்தி படிச்சுட வார்த்தோம்னா இப்படி ஆத்தமாக பரவ ஆரம்பித்தாங்க அப்புறம் மகிழ்ச்சி கொஞ்சம் ஆர ஆரம்பிச்சு மகிழ்ச்சி பொறுத்து வர்ற மக்களும் கூட மத்திய அந்த சாப்பாடுலாம் கொடுக்குற அளவுக்கு உனியார் சாப்பாடு கொடுத்தோம் கொடுத்து கருத்து ரப்படி நடத்திக்கிட்டு இருந்தார் சபையை தாங்கிகிட்டு இருந்தார் இப்படி அந்த ஆடை ரெண்டு நேரம் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி தான் மொத்தமாக பணம் வரும் அப்படி வண்டியில் இருக்கும்போது வண்டியில் சொந்தம் வாங்கணும் சொந்தம் ஆகி ஜிச்சுருக்கிறோம் பலாட்டம் கிடைக்கிறோம் விழித்து போயிட்டுருக்குறோம் அப்புறம் இந்த நாட்களில் வந்தது அந்த பிறகு நாங்கள் வட இந்தியை ஒழித்துக்காக போய்ட்டோம் கற்றுவைப்படுத்தி டேராடூன் அப்படி டெல்லி கல்கத்தா கொண்டு நாங்கள்லாம் போய் நாங்கள் வடஇந்தியை விழித்து முடிச்சுட்டு நாங்கள் பாம்பே வந்திருக்கிறோம் பாம்பே வந்துருக்கும்போது இந்த ரெஜிஸ்டமாக வந்துருக்காங்க இது இடையில் ஒரு பேரி மார்க்க குழித்து குழித்து எடுத்துக்கிறோம் அவருக்கு ஒளித்து வந்துருக்கிறாரு இது கடையில் ஆறு மொழியிலிருந்து அவருக்கு குளித்து வந்தார் அது அடுத்தாள் சொல்றேன் ஆமா அப்போ நாங்கள் பேருந்து குழித்திர வச்சுட்டு நாங்கள் அடைந்து விடுத்து போயிட்டோம் இவர் பாண்டியம் வந்துது நீங்க ஒரு நாள் கடத்த வாங்க வாங்க பார்த்தா வருஷம் நடந்து போய் ஒரு நாள் வாங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் வாங்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க கொடுக்கும் போதெல்லாம் வாங்க அவர் அவர் பேரு வாடகை ஆட்கள் கொண்டு வர இடமா கடத்தி எல்லாரும் என்ன நடந்து மாத்திரம் நடக்குதுன்னு தெரியும் மறுபடியும் ஒண்ணு நடத்தக்கூடாதுன்னு வச்சுக்காரு நாங்க அந்த கேட்டு போற வழியை மாத்திரம் துணை வெட்டி சுத்தம் வச்சிருப்போம் மற்ற இடத்துல உடம்பு வச்சு கிடக்கும் உடைகளையும் வெட்டி போட்டுல அப்படின்னு she felt sort of theおっiegated Госуд aroma we saw the food that was Wow You had to learn very often and can't go to yourself Yes, you used to sit there—say somebody write his own wait no, wait no At that point I am working all of other things Unahave been asked me to leave hospital Especially with us some foreign colleagues They had a woman who learned something the criminal organised that she got out of them What gave her a popping in place அப்ப நான் அந்த சோர்ல வசனம் எடுத்துறோம் எழுதி கிளருக்கு ரெண்டு பேரும் அந்த கிளருக்கு படிச்சு படிச்சு பாத்துக்காரு படிச்சுட்டு எல்லாரும் அந்த பாண்டியோட பேசி நிற்கிறாங்க அப்போ அவர் கேக்குறங்க தயில் வைக்கிறது தெரியும் அற வேணும் அது மட்டு கோப்ப வந்து ரொம்ப மட்டு கோபடுத்தாரு நபரும் மோசி நான் இப்போ வறந்தாரு எடுத்தாளர்கள் எடுத்து எழுதுறதுக்கு வாங்குறதுக்கு பக்கம் வந்திருக்கலாம் எல்லா விஷயம் எடுக்கலாம் நல்லா புரிஞ்சு போயிச்சு அப்போ அந்த பேருக்கு கிளாக்குவரம் கேட்டார் என்ன பண்ணுறீங்க நான் பிள்ளைங்க பண்ணுறேன் சார் அவன் வசன பைபிள் வசன மாதிரி தெரியுது அதை கேட்டால் இத்தனை வருஷம் பண்ணுறீங்க ஒரு ஆறு வருஷம் பண்ணுறோம் அப்படியா வாடகை சரி இவர் பேர் ரிஜிஸ்டர் அடிச்சு விட்டார் சர்ச்சுன்னு தெரியுது இதை கவனமாக செய்யுங்க அப்படின்ட்டு வா அவர்கிட்ட கேட்டு அவர் போட்டார் இல்ல சார் இது பழைய கேட்டாண்டா இருக்குது சொன்னாங்க அப்ப பாண்ட கட்டுவாரு பெரிய போறாரு அதுவரைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் ஒரு சில கட்டளைக்கு மாசம் இருபது ரூபாய் இருபது அப்புறம் வெளியே கட்டளை வாங்கறேன் வாங்குற மாதிரி தெரியல வாங்க ஒரு ஆட்களையும் தடுத்து அதுக்கு ஒரு வாங்க மாட்டேங்கிறான் எனக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம் இருநூறு சொல்றாங்க அது ஒரு தபால் உடைச்சு பார்த்துட்டு தபால் எடுத்தாங்க உங்களுக்கு லெட்டர் லெட்டர் உடச்சு பார்த்தா காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வெளியே இருந்து அது ரொம்ப அர்த்தமா இருந்து ராத்திரி ரெண்டு பேரும் பாசி ஜ ரெண்டு ஜாப் பண்ணலாம் சொன்னாரு இடத்த வாங்கி தருவீங்க அவர் அப்படி சரி வாங்கி தருவாரு மதிச்சு காலேஜ் சொன்னோம் வாங்கிட்டு அவங்களும் வேலை செய்ய முக்கியப்படுத்துறாங்க அதனால இங்கே இருக்கும் பண்ண வர சான்ஸ் இல்லை வர நான் அவ்வளோ ஆட்கள் தான் அத்து மக்களும் அவங்ககிட்ட பேர் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது பேசதான் ஞாயிற்று ஒண்ணு எதிர்பார்க்கலாம் அப்படி இதுக்கு என்ன இன்னும் சொல்றேன் நாங்க போறோம் போடணும் டிக்கெட் எடுத்து அனுப்புனாங்க நான் போயிட்டு அங்கே போயிட்டு ஜாம் பண்ணோம் மறுநாள் அவர் ஒரு ஆஃபீஸ் உண்டு அந்த ஆஃபீஸில் பார்க்க போனேன் என்னோட இந்தியாக்களும் போயிட்டு இருந்தாச்சு அப்படின்னு ஆமையா இருந்தாச்சு சரி என்ன பாச பாச சொல்லியிருப்பாரு இல்லையா இடத்த காயப்படுத்தணும் நீங்கள் வாங்குற மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம அப்படின்னு சொன்னேன் சரி என்ன வேலை என்ன தெரியுது அதை இப்போ வந்து இது எனக்கு தனியார் தான் நான் ஒரு சங்கப்படலாம் அண்ணா சென்றதுக்கு அவர் சொல்லாம நச்சு கிடையாது அதனால அவர் வந்து கொடுக்க கூடாதுங்கிறாரு ஒருவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவது கொடுத்தவனுங்கிறாரு நான்தான் கொடுக்க கூடாது அவங்க நாள் இருந்துருக்கிறாங்க கேட்டவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறேன் இருபத்தி ரூபாய் ஆமா அவங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு இல்லையா சொல்லுவாங்க இருபத்தி ஆறு ரூபாய் சொன்னாரு அப்ப நாங்க இத்தனை வருஷமா காவல் காத்திருந்து இருக்கோம் அவங்க இன்னும் குறைக்க வந்த அப்படி நானும் குறைக்க அவர்களுடைய நிலை உங்களுக்கு தெரியாது குடும்பம் தெரியாது ஒண்ணு செய்ய எனக்கு உங்க ஆண்டவர் சொன்னாரோ அது நான் நினைச்சேன்னு தெரியாது உங்களுக்கு இடம் கொடுக்கணும் தமிழர்களுடைய எண்ணம் எனக்கு வந்து நாங்கள் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி நடத்துல அந்த அந்த ஒரு கல்யாணம் பண்றது அது பக்கத்துல கல்வி நடத்த உங்களுக்கு வாழ கொடுக்காமலே நீட்டு போட்டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு சரி சரி எனக்கு ஒரு மாதம் தவணை கொடுப்பீங்களா நீ உண்மையிலேயே வாங்குறாங்க ரெண்டு மாதம் தர வேற யாரும் கொடுக்கல சரியா தவணை சுவாசலாம் அங்க இருக்கடையில சேலம் எல்லாம் சந்திக்கப்பட்டாங்க கோயம்புத்தூர் சேலம் இந்த ஊர் வெள்ளியூர் படிச்சவங்க தகவல் போட்டோம் தகவல் கொடுத்தவங்க அவங்க எல்லாம் காணி காசு அவங்க எல்லாம் கொடுக்குற காசு ஒரு மலை கொடுப்போம் வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஐடியா பண்ணி அப்படின்னு மத்திய சேர்ந்து இருபது ரூபா வந்து சேர்ந்தது அவனுக்கு பேங்கரை போட்டு சொன்னா அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் பொர்சார்டேஜாக இருந்து அதை ஒரு பிரதர் கொடுத்துறாரு அப்படி வாங்கி எல்லாம் வந்துட்டு கடைசியில் பத்தரை மணிக்கு போவோம் பத்தரை மணிக்கு போனோம்னா முந்தை நாள் அந்த அவங்க பெருக்கி ஒன்று பிடிச்சாங்க அவங்க ஊரில் பத்திரமா தர யாரும் தரங்கிறது தெரியாது ஏதாவது விஷயத்தை எடுத்து பார்ப்பாங்க ரொம்ப கடினமான பார்த்து அவர்கள் யாரும் சுத்தமாக மாட்டாங்க ஏதாவது வார்த்தை முபத்தில் இந்த வந்து சரி மறுநாள் காலையில் அப்பாவுக்கு அவங்க ரொம்ப பழக்கம் இல்லை ரொம்ப பண்ணி பழகின காரணம் இது ஒரு காரணம் ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள சொத்துலாம் எடுத்து கொடுத்துருலாம் அப்பா தான் ரொம்ப உண்மை செய்வாங்க கமிஷன் வாங்கணும் அந்த மாதிரி அண்ணாவது அவங்க பையன் அப்படின்னு ஒன்று நாங்க உள்ளத்துலாம் போவோம் அவளவுதான் கட்டுவாங்க கதை கட்டுவாங்க அப்பாட்டை கேட்டிருக்காரு சின்ன பாண்டிய அவங்க பையன் எந்த லாண்டில் என்ன விஷயம் இல்ல எப்ப பாத்தாலும் இருக்கிறாங்களே நாங்களும் ஆண்டில போட்டுதான் பாக்குறது கருத்துக்கிட்டே போதுலாம் மஞ்சளா போகுது அவள் தான் உடைய வெள்ளையா இருந்தா அது காரியம் அந்த அவரு லாயர் அன்புத்தராமல் கத்தியாக அவர் அவர் சொல்றாரு எல்லாம் நாங்க ஓம் சொல்லுங்க ஆம் சொல்றீங்க ரெண்டு ஒரே தான் அப்படி இல்லை இன்னும் சொன்னாங்க ஆம்தானே முதல் ஆம்தான் ஹோம் முறதான் இல்ல ஓம் தான் சின்ன பிள்ளையை போட்டு கிடைங்க ஆ முதல்ல வந்தா ஆமா ஒரு மன்னாள் கூட்டு கட்டூ இங்க அண்ணாச்சும் அயட்டி ஆளுக்கும் பத்திரத்தை ரெண்டு பத்திரம் வாங்கிட்டு வாங்க அம்மன் திணித்தரணும் கட்டுருக்காங்க என்ன வாரம் பெரியவரை போதல ஏதாவது கடவுளை தான் அவருக்கே டவுட்டா இருந்தா அவன் ரெண்டு பத்திரம் சொன்னாங்க ஒரு பத்திரம் தான் கிடைச்சுது கருவ பத்திரம் அவரோட மீசண்டான் வந்து எல்லா அவசர பிரச்சிட்ட கரெக்டா பாரு என்ன பிரச்சிட்ட ரெண்டு ஒரே சாரி நம்பர்தான் ரெண்டா நம்பர் உங்க பா போடு குறிப்புல சரிதான் பையனுக்கு சரிதான் انا அவர்க்க அந்த பயம் வந்துச்சு கரெக்டா சொன்னா அப்ப கரெக்டா சொன்னது சரிதான் ஆனா ஒரு பத்திரு ரெண்டு ஒரே சொல்லிருப்பா தான் ரெண்டு ஒரே எடுத்து சொல்லுங்க அப்ப கொண்டு வந்தா இந்த தடவ இன்னாச்சுவே அதுக்கு முன்னாடி நான் ஒரு கால் காண்டினுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர் பாத்துறேன் சரி இந்த பத்திரத்தை கொண்டு தான் ரெண்டு பேரு பத்திரத்தை கொண்டு போன உடனே அவர் இல்லையா ரெண்டு பத்து ரெண்டு சபரி மூன்று இல்லை எனக்கு தெரியும் நான் தமிழ் தர பத்திரம் எழுதி இருக்கிறேன் இங்க படகுல தம்பி இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லி விட்டு நம்பர் வாங்கித்தாரேன் அப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த அந்த ரெண்டு ரூபி ரைட்டர் இங்க முடிஞ்சது அங்க ரிஜிஸ்டர் பாதுகாங்க அவரு பீனை விட்டு அந்த ஆறு பத்தாயிரது போனாரு மேலதான் அங்க ஒரு ஆளு தெரியாது சவால கூட்டாரு உட்காரு சமாள்தான் பேச போறாரு எந்த சர்ச்சு இருக்கிறீங்க சொந்த ஒரு தூத்துக்குடி எனக்கு பல இடத்துல இருப்பேன் வாங்கிட்டு போவேன் சொல்லி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாடு ஊர்ல சில காரியமா செட்டில் பண்ணலாம் படிக்கிறது இப்போ ஜெவன் பண்ணும் அப்படின்னா சீக்கிரமா இருக்கும் நமக்கு சாதம்மாக்குறது வெளிப்படுத்து வந்தாரு கடுவாயட்டான் அப்படி சொல்லி பாண்டிட்டு வாங்க போறேன் சரி இப்ப எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க போறீங்க அப்படி இருக்கு கட்டடம் கட்டடத்துக்கு ஒரு பத்திரம் தான் கொடுத்துருவாங்க ரெண்டு பத்திரம் அடுத்த பத்திரத்தை வாங்கி பண்ணோட கடை செட் விடுதலா தந்தி கொண்ட ஆள் செடி அந்த பத்திரத்தை போன அவர் அங்க பார்த்து நம்பர் கொடுத்துரு நம்பர் கொடுத்து ரெண்டு பத்து ரெண்டு நம்பர் போட்டு நான் இப்ப அங்க பஞ்சாயத்து ஆபீஸ் போனேன் அந்த தீர்வாசம் பண்ண ஒரு பையன் வருவான் நல்ல பண்ணமே ஏரிய போனாரு அண்ணாச்சு கட்டடம் வாங்க பாத்துவாங்க கட்டிடம் தம்பி பேர் கடவுள் என்ன செய்ய சொல்றேன் ரெண்டு பேர் பேரையும் போட்டு பார்த்துருங்க ரெண்டு பேர் பேருந்து அப்புறம் பேர் போட்டு சார் ரெண்டு பேர் பேரை போட்டி எழுதுன்னு பத்தாயிரம் ஆயிரம் கையில அப்ப அந்த படம் தரணும் இல்லையா அப்படி போட்டி எடுத்து அப்படி போட்டி எடுத்துக்கிட்டாரு ஆயிரம் ரூபாய் முன்பணமாக பெற்று கொண்டு போக மீறி ரூபாயே பெற்றுக்கொண்டு சரி அடிபத்திரி பத்திரமாத்தா அப்பா எல்லாம் பழக இல்லையா பாக்கி வச்ச கூட அப்பா பேர் வச்சு சாமிநாதன் பேர் வச்சுட்டேன் பத்தி நான் பைசா எல்லாம் சரியா வச்சிருக்கேன் பேங்க நிறுத்தி நிற்கிறேன் அவர் வந்து படிச்சு பார்த்தாரு என்னாருடைய மகன் என்னாருடைய மகன் சேர்ந்து எழுதி கொடுக்கிற கிடைப்பதன் தம்பி பைசா கொடுத்தா எழுது என்னது பெரிய ஆபீசர்ல இருந்தவர்கள் அதனால பஞ்சாயத்து ஆபீசர் இருந்தவங்க அவன் தான் பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்தாரு அப்ப அதனால கேட்டவன் அப்படி இல்ல சார் வீடு வந்து தம்பி பேரு தான் எவன் ஒன்னா வீடு படிச்சுற சேர்ந்து எழுதி கொடுக்கற கரையை கொத்தரவந்தால் பிடிச்ச இந்த கரையம் அதுல ஆயிரம் ரூபாய்க்கு காசிக்கும் படத்தை அட்வான்ஸ் வாங்கி அட்வான்ஸ் போடாம பத்தாயிரம் ரூபாய் பத்திரம் எழுத கூடாது சட்டம் ரெண்டு பேர் வேலை காரணம் சார் கடை கல்ல ஒண்ணு மாட்டி மனுஷன் அப்புறம் கடைசியில அப்படின்னா அவருக்கு ஒண்ணும் பட முடியல அட்வான்ஸ் போட்டுதான் இப்ப ஒரு லா வந்துருக்கு அத அவரு கூப்பிட்டு சொன்னாரு இருபது சென்ட் பூமேன்னு எழுதியிருக்கா நான் வந்து அப்பாட்ட சொல்ல கலந்து பார்க்க சொல்லி எனக்கு இன்பமும் கூடுதல் பத்து பே இரு சென்றுக்காம பூமி நடந்தா உங்களுக்கு ரொம்ப உண்மையா அவரு ஆசை திட்டாரு பொண்ணும் ஓடாது வேற யாரும் கொடுத்தா அழைக்காம சென்று பிளம் நம்ம கேசி எல்லையை கிழக்க எல்லையா எல்லைக்கு உட்பட்ட சொத்து சரி இதுல ஒரு அரசு கால் சென்று கூட இருந்தா கழிச்சு போட சொல்லா சரி சில அழந்திங்களா மட்டும் அப்ப அதை கழிச்சு போடணும் சொல்லுங்களா சரி இல்ல இல்ல நீங்க அளந்து முடிச்சுவாங்க போய் கூப்பிட்டு அழகா இருப்பாரு அட்வான்ஸ் போட்டு அழிப்பான் அப்புறம் அவங்களுக்கு தயாரிச்சு அப்ப அதுல ஒரு ஒரு நாம இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொல்ச்சு இல்லையா சின்ன பாண்டிய ராத்திரி ஒரு சும்மா கொடுக்க போறோம் கடைசியில ஒரு பத்திரம் கிடைச்சிருக்கா தெரியும் அளந்து பாத்திரம் கைத்தவர் கையெழுத்து வந்த சேர்ந்து அழைப்போம் என்ன கவனிச்சுடுங்க கலந்து முக்கால் கலந்து கொண்டு இருபது சென்றது போட்டு நீங்க தான் கூடுதல் பணம் கொடுக்க போறீங்க ஒன்னும் கிடையாது என்ன ஆண்டுகளையும் ஆள் வந்து பாண்டி வந்து அவரு கூட சத்தத்துக்கு அங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல சரி ஆயாச்சு அதை பாத்துட்டாரு கைது போற காலத்த போயிட்டு போனாலாம் சரி கருத்து போச்சு வாங்கிட்டு இருக்கிறோம் சரிய ஆக்கள் அப்படிதான் செய்யணும் சண்டை போட்டுருவாங்க சண்டை போட்டா பத்திரம் கேள்விட்டு வந்து சச்சி சோமியா இருக்கு பட்சிக்கர் நடத்துணம் பலவான் நடத்து மதுரம் வந்தது அவர் ஒன்னு செய்ய பார்த்து முடிச்சுட்டீங்களா கரு முடிச்சுட்டீங்க இருக்குமே இல்லங்க எல்லாம் வந்தது கடவுள் பார்த்துதான் தெரிஞ்ச ஆளுகள அப்படி அதுக்கப்புறம் வாங்கியாச்சு இல்லையா இனிமே போட தான் போடுற அது கூட சார் பேருக்கார்க்கணும் பட்டியல் அடிச்சு பாக்கணும் தண்ணி எடு அது போற ஆர வந்தோடனே எல்லாரும் படம் கொடுத்து கொடுத்து அது புடவை லீவ் வந்து லீவ் வந்து ஒரு காலேஜ் பையன் எல்லாம் லீவ் வந்துட்டாங்க அந்த ஒரு மாசமா எல்லா தான் இருக்கு வந்து பழைய கடத்திலாம் அடிச்சிட்டு காமடைச்சு தோண்டி கணத்துக்கு எல்லாம் ஒரு வாடகை லாரி மாத்த வாடகை எடுத்துருந்தோம் ஒரு நாளைக்கோட வாடகை கல்லூத்தி போடுற இல்ல மக்கள் அப்படி அந்த மகிழ்ச்சி வந்தபோது கணத்துக்கெல்லாம் இக்கட்சியமா கடந்து கணக்கு இல்லாமல் ஃப்ரீயா லாரி கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு ஒரு அந்த நேரத்துல இருந்த உள்ளதர் பேர்ல சொல்லுங்கப்பா கொஞ்சம் ஞாபகத்துல வர மட்டும் அந்த காலத்துல வந்தாங்க வேற என்ன ஆகுது அரே சிலத்திரங்க இப்போ பாளைய குட்டையில இருக்கா சொல்றதுறாங்க வேற யாரலாம் வந்தா நிச்சயத பா உங்களுக்கு சொல்ல அந்த தெரியே வேற யாரும் வந்தா அப்படி ராஜு கார்கவே ராஜு கார்கவேவான் சந்திர சந்திரா ஜேக்கப் ஆ ஜேக்கப் மெரி கோமெட்ராஸ்ல இருக்கா இருக்கா ஜேக்கப் ஆ பிரம்மா சிமசோ சர்வதசிமசோ Dubai-ல ஜேக்கப் Dubai-ல ஜேக்கப் ஆங்கப்பன் ஆங்கப்பன் பெரிய வேலை கையிலும் அப்ப அதுல வேலை நடந்துட்டு அங்க ஒரு கடையில இருக்கிறது கொஞ்சம் பெற்றோர் வாங்க ஆரம்பிச்சோம் அப்ப நம்ம காடிக்கட்டும் சொல்லி வாங்கி அப்ப அங்கெல்லாம் சாப்பாடுங்கிறது ஜாம கரையில் பதேரمونனா நம்ம பின்னா பின்னு போயிட்ட இருக்கு அவர் பெரிய கட்டடங்க ட்ராங்க் போருக்கு சரி இவ்வளவு சாப்பாட்டு ₹700 இச்சாமியிருக்கு இந்த கட்டி கட்ட டூறால் குடிச்ச பொம்பு உள்ள தர்பாகிறது சரி இல்ல கட்டட ஓமே காணல என்ன நடக்குது انا கடன் இவ்வளவு சாப்பாட்டு தான் ஒரு காமுனது போங்கட்ட இல்ல 1000 செலவு இல்ல இதுக்குள்ள கலக்கல ரோட் தா ஊர் ரோட் க காசு அங்க கார்பன் ரெண்டு ஆசை மாதிரி வேலை செய் மாடிக்கு போன பின்னால இருக்கணும் அதுக்கு அலுவலாம் வேலை செய்யும் சென்னை சென்று பறக்கிறாங்க வர்றாங்க ஒரு ஒரு கல்ல இருக்கிறாங்க அடுத்தால உடனே வந்துடுறாங்க அவங்க எல்லாம் இன்னும் வேலை செய்யாத ஆட்கள் இல்ல யாருமே கட்டி பிடிச்சோம் கடவுள் சுாம்புக்கெல்லாம் இடிக்கிறது சுனாமி போட்டுச்சு அந்த சாமி பறக்கட்டுறது அப்படி எடுத்து அவர் அதுக்கு காப்பக்கா கோசு கட்டி பாத்திரமாச்சு காட்டுக்கு தானே போக அவருக்குள்ள டேப்பெல்லாம் அடுத்து அப்புறம் கரண்டில் அடுத்து அதுக்கு ஒரு நாற்பதாயிரம் சரி அப்பமார் போடெல்லாம் செய்து வச்சு அப்புறம் சிபாசன் அப்புறம் வள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி ஊரை சுற்றி கலக்கும் ஓடி வந்து ஊர்வலமா வந்து விசுவாசனை கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் முடிச்சுக்காட்ட சொன்னார் சரி அப்படி சிபாஸ்டர் அவரை அழைப்பு கொடுத்தோம் வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க காலேஜ் வந்துட்டு எல்லாமே நடத்த மாட்டாங்க வந்தாங்க வந்து ஊர்வலமா வந்தோம் வீட்டில இருந்து படிச்சு போய் யாருமே ஒடிச்சு வெளியே வரது பசங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க உட்கார சாயங்கரம் ஏழு மணி ஜபம் அவருக்கு கடவுள் முப்போடு பேரும் அப்போ அம்மா கூட உடம்பு உண்மையான கடவுள் உடம்புறீங்களா திருப்பி இடம் இருக்கு வரீங்களா வந்துருவாரு நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் சிலருக்கு ரெண்டு ஆண்டுகளாக வந்த உடனே அந்த ஆலோசனை கொடுப்போம் உடனே ஏற்றுக் கொடுப்பாங்க உடனே அப்டியம் கிடைக்கும் அது நல்ல அபி உடம்புகள் ஆர்வமான அப்டியம் அப்படிதான் எல்லாரும் சேர்ந்தாங்க அப்படி சேர்ந்து எல்லாரும் ஒரு இடத்துல முன்னேற போறாங்க சுவாசமாக போகிறாங்க இந்த வாரிபெல்லாம் முன்னேற எல்லாம் கூடி பிடிச்சி பேனர்லாம் கட்டி மாட்டாமி குடும்பத்திலிருந்து எல்லா ஜாதியில உள்ள பைனெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க வந்து சொல்லி கொடுத்து கஷ்டப்பட்டுட்டோம் மறுநாள் போர்டிஷ்டன் அது வரைக்கும் சொந்த மாதிரி பப்ளிகெல்லாம் பேசிச்சு போர்டிஷ்டன் இத்தனை பேரையும் மதம் மாற்றி இருக்கிறாரு அதனால உடனடியாக தெளிவுப்படுத்தி மாத்தி பிஜேபி மர மாற்ற பண்ணுறாங்க போடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் போட்டி எல்லாருமே அப்படினு இருக்கும்போது அங்கே ஊருக்குள்ள சில சில பாய் பெரிய ஆட்கள்லாம் தேடி வந்து அங்கே கோயில் இருக்கிற தருமுகத்தா உள்ள பஞ்சாயத்து தலைவர் அவரை கோயில் பூசாரிகள்லாம் சேர்ந்தெடுத்து அதோட பாண்டிய போய் இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆக்கள் இது தர்மரத்தா இருந்திருக்கீங்க பஞ்சாயத்து இப்படி இவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் முருகன் கோயில் எவ்வளவு யாத்திரிகள் எல்லாம் வந்து வணங்கிட்டு போனாங்க இது பக்கத்துல ஒரு கஷ்ட கோயில் இடம் கொடுத்துக்கிட்டீங்களே சொல்லிட்டு அதை வாங்கி தந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு கத்திரிக்கையா சுத்த கத்திரிக்காய் போச்சுன்னு திரும்ப காட்டுல போயிரு இப்படி தருவாங்க இப்படி வாங்க முடியும் இல்லையா சமுதாயம் பேச பூஜை அவரு கேட்டாராம் பிராமணன் எத்தனை வருஷமா முருகன் பூஜை பண்றாரு இந்த முப்பது வருஷமா பண்றேன் சார் ஒரு வேத காரணி இந்த இப்படி சேர முடியும் அதை போன தெரியாது நீச்சல் கந்தசாமி ராமசாமி மாடசாமி சிப்பையா அவ பெரிய சार्जி எப்படி மாத்துறாங்க காசு இந்த மாத்தறங்களா காசு எடுத்து 200 ரூபாய் ரெண்டு தடவ தந்துட்டாங்க பெரிய மாதுரி கிட்ட இருந்து எடுத்து வாங்கிட்டேன் அது நாங்க இல்ல குடும்பத்துல இருந்து எடுத்து வந்து வாங்கறது உண்டு நாங்களும் திருடுன்னு சொன்னா இந்த மனுஷன் மாதிரி தான் தோணும் கரெக்ட் குடும்பம் எல்லாம் போடா இருந்துட்டு இருக்கோம் அதான் ஒரு வரலாறு இது பெரிய மாதுரி அவரோட சार्ज பெரிய சार्ज இல்ல அவர் அந்த பணத்தை வாங்கி பக்கத்துல ஒரு மண்டம் கல்யாணம் பண்ணுறாரு பின்னால அந்த ஜேம்ஸ் அந்த படத்துக்கு அப்ப அதை கட்டும் போது நாங்க வெளியே போட்டோம் பால் பாசம் விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கும் விவசாயிகள் எங்க பாசம் வெளியிட்டாங்க பயம் வந்துட்டு வாங்கிருவீங்க ரொம்ப நம்பிக்கை ஒரு நாள் சிட்டுக்குளம் பண்ணைல இருந்து பாத்துருது அப்ப அவர் வந்து திருந்துட்டு கால வேகமா போர் படிச்சு வேலைக்கு போகும் இல்லையா அவருக்கு போற பண்ணுற ஆபீஸ் இருக்கு உட்கார்ந்து இருப்பார் கடந்த தங்கியா போற மாதிரி ஏன் கிடையா எங்கூர்ல வீட்டு முன்னே சர்ச் அந்த கோயில் இருக்கா கோயிலுக்கு பயணிது வந்த பிரதான வரல சாத்திரிட்டு போடுறா மத்தியானம் ஆண்டை போச்சு மத்தியான நடத்தர அவர் சொல்றபடி செய்த அது சிவர் என்ன சு மக்கள் கால சொல்ல கூட்டிட்டு போச்சு விமோசிட்டு சொல்றாரு அவன் பறவை போகும்போது அதை சும்மா போனா நாக மாட்ட உடன்படிக்கப்பட்ட கடவுள் பேச உடம்பிடிக்கப்பட்ட இப்ப பேசுறது உடன்படிக்கை பெட்டி போல குட்டிகளை என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் ஒரு மூலிகை காரணம் இருக்கணும் அதாவது பத்து கட்டடம் இருந்தது நாள் கொடுக்கப்பட்ட கற்பனை இருக்கணும் அதை கை கொண்டு நடக்கணும் ரெண்டாவது மண்மா வைக்கப்பட்ட பொருள் பாத்திரம் இருக்கு அது தான் சில மக்கள் சாப்பிட்டாங்க கருத்தராக போஷிக்கப்படக்கூடியவனாக இருக்க மூணாவது ஆடோனியை தளர்த்த போல கருத்தராக அழைக்கப்பட்டவனார்கள் என்ன கண்ணியுடைய உணர்கள் அது பூச்சு காய்த்து கண்ணி கொடுத்துட்டு வந்து வாதம் போவாங்க இல்லையா அப்படின்னு நான் பசங்க பண்ணியிருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு நாள் தியானத்துல அப்ப இந்த மாதிரி உடன்பிடிக்கப்பட்டி மாதிரி நாம இருந்தா அங்கே உடன்பிடிக்கப்பட்டி போட்டு போய் தாவலம் கோயில் வச்சாங்க இல்லையா அந்த சில கிழவு உடஞ்சி போச்சேன் நடக்க மாட்டேங்குது எண்ண உலகத்துல உண்டு இப்ப ஆவியெல்லாம் ஓடுறது தெரியும் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல நம்ம வெளிச்சமா இருக்காங்க வேறுட்டெல்லாம் போயிடும் ஒரு இடத்துல குடி இருந்தா கூட எல்லாரும் சொல்லுவாங்க சார் நீங்க அங்க இருக்கிறவங்க ஏரியா வச்சுட்டீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டு போயிட்டு வந்து இடத்துல சுத்தா இடம் போயிடும் ஆமா அது நடக்கு நடக்கு இப்ப நடக்கும் சிக்கங்கள் கட்டுவோம் உடிந்து போகும் காவலர்கள் இருக்குத நடக்கும் அப்படின்னு ஒரு சைட்ல இருக்கிறது ஆரம்பத்துக்கு போறோம் அனுப்புறாரு இல்ல எனக்கு போறோம் அப்போ அடிச்சோம் அந்த செல கொஞ்சம் நான் போயிட்டேன் அந்த டாக்டர் எனக்கு தெரியும் வரும்போது நடந்து சும்மா பார்க்க சொல்ல மாட்டாங்க அப்போ அப்படி பார்த்துட்டு ஒரு அன்னைக்கு நான் அந்த வாரம் வந்தோம் இல்லையா கொஞ்சம் சந்தோஷமாயிட்டு ஜோம் பண்ணிட்டு அப்புறம் அதே இடத்துக்கு வர்றோம் திரும்ப ஆலையன்னு சொல்றாரு மிக்க பாட்டு ஓடிட்டு பார்க்கணும் தலையிட போனா அங்க அந்த அருவளம் கை ஒடிஞ்சுக்கிறேன் அப்ப இதை பார்த்துட்டு சொன்னாரு உடம்புடிக்க பெட்டியாக தான் இருக்கிறீங்க அந்த உடம்புடிக்கப்பட்டியில் உள்ளும் புறமும் தங்கத்தினாலும் நீங்க உள்ளத்துல தான் அது ஆகிருக்கிறீங்க இதுவும் அப்படி ஆகும்போது பார்க்கணும் அப்படின்னு சரி அது தேர் அப்போ உங்க போல மையம் எடுத்துட்டு அந்த மைமை மூடும்பொழுது அந்த மயமையும் ஒன்றால் நிற்காது அப்படின்னு வளர்க்க முடித்தார் சரி அப்படியே அந்த காலம்லாம் கூடிய காலத்தில் பண்ண வந்து ஒரு நாள் வெளியூர் பஸ் ஆண்டு எங்கேயே பெற்று முடித்து போட்டு ஒ அங்க வந்து கிட்ட வந்த பாத்தீங்க அங்க இருந்து ஓடி வருஷம் இல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாத்து அப்பா அம்மா அனுப்புறாங்க ஏன் தங்கச்சின்னு சொன்னீங்க தங்கச்சி தங்க சும் இல்லாம டாக்டர் ட்ரெஸ் சீரியஸா அதான் எங்க அம்மா சொல்லி சொன்ன பாசிட்டு போற இடத்த பாத்துட்டு வாங்கி தம்பி தம்பி அங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாக்க வந்து சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்க கலந்துட்டு இருந்தோம் என்ன இடத்துல பையனுக்கிட்டு வந்தாச்சு வந்து உட்கார வச்சுட்டு பேசிட்டு தான் இப்படிலாம் வரது அடிக்கடி வரும் விட்டு மாதிரி வரும்பா சனி மாதிரி ரெண்டு மூணு நாளாக ரொம்ப கஷ்டப்படுவான் டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு டாக்டர் கண்டுபிடிக்க முடியல எல்லாம் செப்பம் பண்ணியாச்சு சரிதாது ஆய்வு போராட்டம் ஜோம் பண்ணுவோம் அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த பையன் டக்குனு கலவு தான் அவர்கிட்ட வந்து ஆள் உயிர்னா தாய் தப்பு தாயார் தவறினாலே அவர் கஷ்டப்பட்டு கிட்ட இருந்தால் ஏழு அந்த நடத்தாமத்திட்டு மாட்ட சொல்லுவோம் சுவாசிக்கிற மாதிரி தாலும் படைப்பான் சொல்ல முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெயிச்சு அவ்வளவுதான் நிறைய நிறைய நிறைய மக்கள் எந்த புரட்சி அவர்கள் பெரிய கோயில் கட்டறது ஏற்பாடு அப்பமாக மேல் பக்கத்தில் ஒரு பூமி வாங்கணும் இதை வாங்கி முடிச்சவர்கள் மேல் பக்கம் பூமி வாங்கணும் அந்த பொண்ணியாக இருக்கணும் அன்றை சொன்னார் பக்கங்கள பொண்ணு வரும் அதெல்லாம் வாங்கணும் அதை பைசா தருவோம் பைசா இன்னும் ட்ரூடா அப்படின்னு சொன்னார் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே அப்புறம் வரார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த படம் இல்லையா நம்ம பணம் டாக்டர் கேட்டுட்டு இருக்கிறாரு அவரு வெள்ளி செவ்வா பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால அவங்க அப்பா இதோட இருப்பிருக்காரோ அந்த உடனே முடிச்சு வாங்கலாம் இல்லை இருந்திருந்தாலும் நான் யோசிச்சு விடுறேன் அப்படின்னா அனுப்பின போகிறதோமாய் படத்தில் ஜோம் பண்ணணும் சொன்னாலும் உடனே வாங்கணும் அவரோட பணத்தை உடனே எனக்கு அது உடனே யோசித்து கொடுத்தார் விசுவாசிட்டு கொஞ்சம் இடத்துல மீதி விசுவாசிட்டு கொடுக்கணும்னு அப்போது ஜேம்ஸ் வீட்டு வாங்கிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பிளாட்டு சிலாசிஸ்ட் ஒரு பிளாட்டு கொடுத்து முதல்ல அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துடலாம் மீதி பணத்தை படம் பாண்டி காலையா தான் கவெண்டி வாங்க வந்து கல்யாணம் என்ன என்த்த பேருக்கு யாரு ரெண்டு ஊர் வந்தாலும் வேற காலம் வாங்கி அசில காமௌண்ட் அசிவரும் போட்டாரு அவர் இந்த உதாவது எப்படி பண்ணச்சோமோ அப்படின்னு சொல்றாரு நம்ம அப்புறம் அடிச்சோம் நம்ம ஒண்ணும் கிடையாது அப்போ நீங்கள் ஆண்ட வெளிப்படுத்தினார் அரசியில் கட்சியில் உள்ள ஆட்களை பிடிச்சி ஏற்பாடு பண்ணுங்க அவரு அவரு பார்க்க அப்ப அவரு சொல்லி ஏற்பாடு பண்ணி பாண்டியனுக்கு போகணும் இந்த மாதிரி வைகோ பண்ணி அங்க மரகா குச்சியில ஒரு ஆள் பாண்டியன்னு சொன்னா அப்படி அந்த கட்சியில வைக்க கட்சியில அவருக்கு அவரு வந்து அன்னி போன் பண்ணிட்டார் சொத்து பக்கத்துல யாரோ வைக்க வாங்கிட்டீங்களா அறுவை இரண்டு பேர் கட்ட மாட்டேங்கிறீங்களா என்ன சொல்லுமா புறம்போக்குல எங்க எல்லாம் இடம் முடிச்சதாலும் அவளை பண்ண சொல்ல வேண்டாரு அப்படியா அது அவன் இவன் அவனுக்கு அரைச்சுட்டதாரு நாயுடு அவன் ஐயோ இது நாய்க்கு தான் இவன் அந்த சபை இருக்கும் போது அந்த இந்து கோயில்கள்னால வந்த இடையூறு நீங்க சொல்லுவாங்க ஆலயத்துல ஊழியத்துல வந்து சொல்லு சொல்ல அது அந்த இடத்துல ஆரம்பத்தில் இருக்கும்போது எந்த நாட்கள் ஆசாரமும் கிடையாது அது ரெண்டாவது ஓடி வளர்ச்சி இல்லை மக்களும் கிடையாது அப்போ கஷ்டம் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறாரு அது போதனமா சே அப்படி இருக்கிற காரணம் அப்படி இருக்கும்போது துளி வாஷ் பண்றது சோப்பி காசு கிடையாது கல்லை வச்சு அதெல்லாம் ரைஸ் கிட்டதான் கஞ்சி வச்சு குடிக்கிறது அப்போ அதுக்கு பிறகு என்ன அந்த காக்கா கூட சேர்க்க போட்டு தீப்பத்தைக்கிறோம் இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாள் காலையில துணி வைக்கணும் காசு இல்லை சோப்பு காசு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த காம்பவுண்டு இடக்கடைக்கலாமோது அங்கே பெரிய சோப்பு காக்கா அப்பதான் தினம் அதான் இப்படிலாம் நடந்தது இப்படி இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒரு நாளை நாங்க எங்களுக்கு கட்டு பேசுனா நீங்க மொழி சூஸ் போனோம் அப்படின்னு வெளிப்படுத்துறோம் கடலை கடந்து போறது எப்படி அப்படின்ட்டு நாளும் சொல்லிட்டாரு போடப்படும் அப்படின்ட்டு காலையில குளிக்க போனேன் குளிச்சுட்டு குளிச்சிட்டு வந்து சத்துல பறைக்கட்டிட்டு தான் ஒரு நாள் அப்ப வந்து ரூம் ரெண்டு ரூம் இருந்த தங்கி இருந்தது ஒன்னு வந்து டாக்டர் இருக்கிறது என்ன வந்து மெடிசன்ஸ் வைக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் தனப்பாளைய பில்டிங் அப்போ அவ்வளவு போனோன்னா வாரியால் ஜுவளி பறிக்கணுட்டு கதத்தில் அந்த படம் ஒரு காக்க வந்து அப்போ பார்த்து வந்து ஒரு மார்க்கெட்ல ஜோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய வடைய வச்சுட்டு அந்த வடி பிறந்து போயிடுச்சு ஆமா அத வந்து எடுத்து பாக்கும்போது தூங்குல அப்பதான் போட்டாரு எடுத்து வந்து இருக்கு அப்ப அது அந்த காக்காயனுடைய அந்த வடையினுடைய முக்கியத்துவத்துக்கு கொடுக்காவிட்டாலும் அதுல கடவுள் கொடுத்த போதனென்றால் எலியாலும் தேவனா அன்றைக்கும் இருக்கிறேன் எல்லாத்தையும் எனக்கு வல்லமை உண்டு அப்படிங்கறத அதுல போதையாக கொடுத்தாரு அந்த வடைய எடுத்து ஆளுக்கு பதிய சாப்பிட்டு அன்றைக்கு ஆயுள் ஆகலாம் இருக்கும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது அந்த இப்படி இந்த காலங்கள் கிடந்து கிடந்து பிறகு சொந்தமாகிட்டோமே கிடமை சொந்தமாக்கிரபசுறாரு சொந்தமான பிறகு வெறி கொண்டு அவங்க அந்த சர்ச்சை எப்படி உடைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா உடம்பு சட்ட பாண்டிகிட்டு சொல்லி அவரு கேட்கிறாப்பில் மோதின்னா அவங்க வந்து தலையிடுவாங்க இப்படி இருந்தாலும் இதுல இருந்தாங்க இருந்து அவங்க பெரிய கோயிலுக்கு முன்னாலும் தப்பக்கலாம் அது வருஷத்துக்கு ஒரு டிரிப்பு இரவு தெப்பத்தோடு அப்ப லட்சம் மட்டும் போடுவாங்க அதே மாதிரி தேரோட்டம் சொல்லி வருஷத்துக்கு ஒரு தான் சுத்திரமா நடக்கும் போட்டு பயங்கரமா வரும் அந்த டைம்ல உடைச்சு மகிழ்ச்சி பண்ணி அவர் தேரோட்டத்தோட அன்னைக்கு அவங்க தேர எடுக்கும் போது அலுவலியான் சொல்ல அல்லது இன்றைக்கு குல சொன்னோம் அப்படிங்கிறவங்க இந்த ஊருக்கு எல்லா இடமும் தெரிஞ்சு ஊர்ல வெள்ளா இடமும் அவங்க சமுதாயத்திலும் திரட்டி கொண்டு வந்தாங்க இந்த மரவரங்கிற சமுதாயத்தை திரட்டி கொண்டு வராட்டாங்க கொண்டு வந்து ஏன்னா இப்ப இன்னைக்கு சேரோட்டான் இல்ல இன்னைக்கு அந்த சர்ச்சு உடைக்க போறாங்க மரத்துல எல்லாம் ஏறி எடுக்கலாம் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் நாங்க எங்க பாம்பு ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து ஆலயத்து மூணு நாளிட்டு அப்ப அதுக்கு முன்னால இப்படி சேரவுட்டும் தெரிஞ்சிட்டது நம்ம நம்ம வாலிபர்களுக்கு அவங்க கொஞ்சம் பேரு வந்துட்டாங்க நம்ம ஆளுக்கெல்லாம் நம்ம மக்கள் அப்படிதானே கிறிஸ்தவ குடும்பம் ரெடியா தானே இருக்காங்க அப்புறம் கொண்டு விட்டுட்டு கல் எறி விட்டாங்க ஊழியர்கள் தாக்குதல் ஒன்று கிறிஸ்டோ அப்படி இருக்கு கல் பண்றது அப்படி இருக்கு அப்படி பிரேயர் பண்ணும் ப்ரேயர் பண்ணா அவங்களால உள்ள உடதுக்கு முடியாது கத்து உள்ள அடுத்தது அடுத்தது அப்புறம் தேர விட்டு விட்டாங்க அங்கே முன்னாள் விட்டுட்டு போயிட்டாங்க முன்னாள் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அந்த டைம்ல மந்த போட்டுதாங்க அது ஒரு பக்கம் மற்றபடி ஒரு சில போலீஸ் யாரும் பண்ணியாச்சு உள்ள அப்போ அந்த ஜோமன் சத்தம் இடத்துல கேட்குது அந்த இதுக்கு பிரச்சனை நடக்கல ஆவியில முறைய நிக்கிறாங்க அப்போ அப்படியே தாசுதாரு சுத்தி வந்தாரு வந்துட்டு பே பேர் இருக்கிறாங்களே பையங்குதான் பையங்க தான் அவங்க கேள்வி பேப்பர்லாம் தேர்ட்டு போட்டுருக்க பார்த்து வந்துருக்காங்க அப்ப அவங்க என்னோட அனுமதி இல்லாம வெளியே வர வேண்டாம் அந்த ஷூட்டிங் ஆடோட வந்துருக்குறோம் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போலீஸுக்கு அப்போ இங்க எல்லாம் பந்து சார் தெரிஞ்சுக்கா இருக்கு அவனோட எடுத்து அவன் எரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்றாங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க யோகா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்ல அவங்க ஏரியால நீங்க ரொம்ப பண்றீங்க உங்க வேலை பார்க்க எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு தான் விட்டுட்டு விட்டு போன உடனே அவங்க உள்ள போய் பெரியல உள்ள போயிட்டு இருக்கு தேர விட்டு போற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் போது அங்கிருந்து கலெக்டர் ஆர்டர் விட்டாரு போலீஸ் அனைக்கு ரிசர்வ் போலீஸ் அனைக்கு போலீஸ் சுத்தி எடுத்து கொண்டு விட்டுருங்க அந்த மாதிரி இப்ப எத்தனையோ முறைகள் பண்ணாங்க அப்புறமாக அப்புறமாக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏரியாவோட தேவர்கள்லாம் வந்து கோபால்ஜி ஒரு பேச்சாளி ஆரிய மேடை போட்டு நாப்பது நாள் மகாபாரத வளர்க்க நாள் வளர்க்கறது அப்படிங்குற அந்த அடிப்படையில ஒரு பெரிய கூட்டத்தை போட்டாங்க பக்கத்துலயே தாக்குறது தாக்குறா கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுங்கிறதா முடிவு நம்ம அங்க பக்கத்துல மேடை போட்டு பிராஞ்சில நடத்துவோம் குழுக்குள்ள நடத்துறது அப்ப இவன் என்ன பண்ணுவான பக்கத்துல இல்ல இவன் வந்து இந்த லாஸ்ட் காணிக்க பாட்டு லாஸ்ட்ல வாடும்போது பயங்கர போறா இருக்கும் கம்பெனியு பிறகு காணிக்க அதுல நல்ல இதான் நடப்பு அப்ப அந்த டைம்ல தான் மேடையில ஏறு அதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சுட்டான் கணக்கு பண்ணி அந்த டைம்ல மேடையில ஏறி மைக்க திருப்பி நம்ம ஆராய்ச்சி நேரம் வச்சிருக்கு வச்சுட்டு ரெண்டு பேர் போங்கயா அந்த மைக்ல நம்ம ஸ்பீக்கர்ல பாருங்க அவங்க உள்ளக்கார வெளிநாட்டுக்காரனஞ்சம் கேட்குவா ஏழு சத்தம் கேட்க நம்ம நாட்டுல நம்ம மீட்டிங் போட்டிருக்கிறோம் நம்ம கோயில் பக்கத்துல இவனும் எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா தூண்டி விட்டு இப்ப ஒரு பத்தி ஐம்பது பேர் போங்கய்யா போய் அவன கூட்டிட்டுலாம் பிடிங்கிருவாங்க அப்படின்னு சொன்னா யாரும் பாக்கல சரி தேவர்களை காப்பது தேவர்க தேவர்கள் மரபர்கள் போவார்கள் சிலங்கா போறதுக்காக மிராஸ் பெட்டோம் இங்க ஏற்பாடு பண்றீங்க அப்ப அந்த பூத்துக்கு நடந்தது நடந்திருக்கு ராத்திரி எல்லாம் உள்ள உடனே அனுப்புறோம் உள்ள துணி உள்ள போய் நேரத்துல அங்க பயங்கரமா நடக்குது ஆனா அப்போது கொட்டை எடுத்துகிறேன் கொட்டை எழுத்த உடனே சின்ன பிள்ளைக்குறீங்க செஞ்சு அடிக்கிறாரு திரும்ப பண்ணு பார்த்த உடனே அதுக்குள்ளே இந்த பீஸ் கேட்கலாம் பிடிக்கிட்டான் பிடிக்கலாம் அப்புறம் பெரிய தாகி நம்ம வாழ்க்கையில் ஆகியில் அறந்து எழுமிட்டாங்க எழுத்துன உடனே இரவாடி ஓயிட்டான் கிடந்து செயல்பட அடிக்கிட்டு ஓடிட்டாங்க வாங்கிட்டான் உடனே போலீஸ் எல்லாம் தெரிஞ்சு போலீஸ் வாங்கிட்டான் போலீஸ் வந்து அப்ப நம்ம கிட்ட சொல்லி இப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க போலீஸ்ல மிரட்டிதான் அவர் அதுல மாறி ஆப்போசிட் ஆயிட்டாரு தான் அதனால அவர் மாறிட்டார் பிறகு இப்படி வேலை திட்டம் வர கூட போக மிரட்ட வைக்க அப்புறம் அதுக்கு அவனை செய்யுது அடைக்க அப்புறம் மேல அப்ப இந்திரா காந்தி அப்படின்னு அப்ப மேல வரைக்கும் எல்லாம் தெரியப்படுத்தி அது அடக்கப்பட்டது அதுக்கப்புறம் பல முயற்சியும் பண்ணாங்க முயற்சியை பண்ணி அவங்க அப்புறமாக ஒரு பதிமூணு காணிக்காரங்களை கொண்டு வந்து இந்த மா மாந்திராக்கு மலை மாந்திரிகளை வச்சு இது பண்ணுவான் எதுவும் தோல்வி கிடைக்கிறதே கிடையாது அவன் கோயிலுக்கு ஏற்றா ஏத்தா பிள்ளை கோயிலுக்கு ஏற்றாது அவன் சொல்ல போய் ரேட்டு பேசிட்டான் இவ்வளவு ரேட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு இருந்து ஆமாங்க சரியா மாம்சத்தில் இருக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வந்து தான் அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி பதிமூணு பேர் பதிமூணு குடிசை போட்டு குடும்ப செய்த அவங்க இருக்கிறாங்க குடும்ப சேர்த்தானே இருக்காங்க இடஒதுலாம போது நடக்கு அப்ப எந்த கடவுளும் போகப்படாம நம்ம ஆவியில ஒரு டென்ஷன் மாதிரி இருக்கு பேச முடியாது விட முடியாது போட முடியாதுல தான் இருக்குது அவங்கட்டு நைட்டு இது ரெண்டு வேலை பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு பக்கத்துல சேர்ந்து வரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணட்டும் அப்போ அவங்க சொல்லுவாங்களா அந்த எழுத்தாளர் உள்ளவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கண் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் செய்து வரும் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாலையில புதன் கிழமை மீட்டிங் ஸ்டெடியில் அது முடிச்சுட்டு கொஞ்சம் வேறு நைட்லாம் தங்குவாங்க அப்போ வடக்கு பக்கம் உட்காந்து அது ஒரு ஒரு ஆண்டாம் தெ சாப்பாக பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வாத்தியார் வந்தவர் கிருஷ்ணன் அவர் ஓடி வந்தார் அந்த ஐயா பாத்தீங்களா அங்க அந்த அங்க பெரிய குச்சல் நடந்த அந்த அவன மத்தியில நீங்க பாத்தீங்களா பார்த்தா நம்ம சத்தான கேட்டிருக்கு அவருக்கு என்ன சொல்றாங்க எங்களை ஏத்தாள கட்டிவிட்டாங்க செயல்பட முடியல சப்பாத்தான கட்டி விட்டாங்க செயல்பட முடியல கட்டிட்டாங்க அப்படின்னு நீ சொல்லி அதனால அவங்க வழி பண்ணா போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு இப்பதான் தெரியுமா எங்களுக்கு தெரியுமா பண்ணிட்டமான கூட்ட பழைய நடந்த அதிக அங்க ஒரு குழந்தை இறந்துது அவங்க குடும்ப சமீபம் தானே இருக்காங்க பிள்ளைன்னு இறந்து இறந்த உடனே ஒன்னொன்னா குடிசையை கிளப்பிட்டு அந்த குளத்தில் குடிசையை எல்லாம் எல்லாம் மாத்திட்டு போயிட்டாங்க இருந்தது அப்புறம் நேரடியாகவே நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை ராத்திரி வந்துட்டானேன் அங்க வீட்டுக்கு ராத்திரி வந்து அப்பா போற மாதிரி பாசு போற மாதிரி அப்படி சத்தம் கொடுத்துக்கிட்டேன் அப்படி போய் அப்புறம் அம்மா முடிஞ்சு அப்பா அப்பா பாசு வீட்டுக்கு சொல்லி அவனுக்கு அதை சாத்திட்டு இருக்காங்க அப்போ இவன் மிளநேரம் மிளத்தரம் கேட்டு இருக்கு அவன் போய் பார்த்து சத்தம் கொடுத்து பார்த்து அந்த சத்தத்தில் வித்தியாசம் இருந்தோடனே அவன் எழுமையா யாரிடாடன அப்புறம் கோவ சர்ச்சிக்கு ஒரு விட மாட்டான் பெரிய சாமி யாருங்க அந்த அவன் அவன் வரும்போது ஒரு பாட ஒரு துர்மாற்றம் இருக்கு அந்த ஆவி கூட ஒரு அப்புறம் இன்னும் யாருக்கு உள்ள வர கேட்ட நல்ல வினமரிச்சு விட்டு அப்படியே ஒரு அருகே போயிட்டான் பல எதிர்ப்புகள் மத்தியில அந்த இடத்துல ஆலயம் நிறைநிறுத்தப்பட்டது அந்த கோபால்ஜி வந்து அந்த முதல் நாள் மேடையில் ஏறும்போது என்ன பேசினாங்கன்னா நான் வந்து கோபால்ஜி நான் நாற்பது நாள் மகாபார மகாபாரத வழக்கம் பொழுது போறேன் இந்த நாற்பது நாளைக்குள்ளாக இந்த அலியா கோயில உடச்சு மன்னாடா விட்டு பேர் கோபாலஜி அதுக்குதான் அந்த கூட்டம் கூட்டிருக்கிறாங்க தெரிஞ்சுட்டு அதுல நம்ம கேசி பதிவு பஞ்சா வச்சோம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அப்படியெல்லாம் பண்ணி பேசான் பேசி திரும்ப அந்த பூத்து நடந்தது அப்புறம் இங்கே நாம ஊக்கமான ஜபம் பண்ணுவோம் வேற ஒன்றும் நாம பாஸ்டிங் ஓட்டும் கூடியும் அப்படி நாம ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணி அந்த மகாபாரத வழக்கு முடிக்கிற நாற்பது நாளைக்குள்ள அவன் ஒரு வீட்டில் தங்கிருந்தான் நான் எடுங்கிற மாதிரில அப்படி அவங்க ஆட்டம் அப்படி தங்கியிருந்தான் அங்கதான் சாப்பிட்டான் அங்க இருந்து முடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு இவன் வந்து பிரம்மச்சாரி இவனுடைய தத்துவம் என்னன்னா புது புது மாநிலம் மண் மாநிலம் போயிட்டு சாப்பிடணும் சுகமான வாழ்க்கை இருக்கக்கூடாது ஃபேமிலி வாழ்க்கை இருக்கக்கூடாது இப்படின்னு பொழுது நிறைய வள்ளியூர்லயே நிறைய பேர் ஃபேமிலி விட்டு பிடிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆளு பேச்சு தரக்கூடாது அப்போ எப்படி இருக்கு இவனுடைய பிரமச்சாரி இவரும் ஒரு அந்த மாதிரி ஒரு வரத்தான் ஆமா அந்த வீட்டுக்கு தங்கிடமா அந்த கால முடியலக்குள்ளே அங்க அந்த வீட்டில இருந்து ஒரு வாரிமொழி கூட்டிகிட்டு போயிட்டான் மருத்துவ மருத்துவங்களை அறிஞ்சிருக்கிறோம் அப்படியெல்லாம் செய்யப்பட்டது கடவுள் அதுக்கு பிறகு அந்த சின்ன ஆளு பழம அடைஞ்சு முதிர்ந்த காலம் பழைய காலத்து கெட்டணமா இருந்ததுனால அதை உடைச்சிட்டு பெரிய புது ஆலயம் பெரிய கெட்ட பெர்மிஷன் வாங்கிதான் கெட்டது கரெக்ட் ரெண்டு பெர்மிஷன் வாங்கிதான் கட்டணும் கட்டி கொண்டு இருக்கும் போது ஒரு சன்செட் மட்டும் வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணி நினச்சுட்டாங்க சேர்ந்தாங்க நினைச்சுட்டாங்க அப்புறம் நம்ம ஜம்மா பண்ணிடுவோம் அங்கே ஜம்மா பண்ணியிருந்தோம் அதை செய்ய வேண்டிய இதுகளெல்லாம் நம்ம செய்தோம் கைப்பற்றணும் இல்லாமல் செய்யாதும் செய்தோம் நம்ம கோர்ட்டிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் போட்டாங்க போட்டு நீங்கள் அந்த ஒரு மாதத்துல ஆளுக்கு கட்டி அதுக்கு அதெல்லாம் பெயிண்டிங் பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவர்மெண்ட் ராயர் என்ன பண்ணாருன்னா இங்கே நோட்டீஸ் அனுப்பிட்டார் ஏற்கெல்லாம் எஸ்பி டி கலெக்டரு ஆர்டிஓ ஸ்தல போலீஸ் ஆகிய ஐந்து இடங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு என்ன அனுப்பினாருன்னா இந்த ஆலயத்தை ஒரு மாதத்துக்குள்ள கெட்டி பிடிப்பதற்கு வேண்டி பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுக்க அவ்வளவு பேர் கண்டமன்றா போட்டு எடுத்துறாங்க அந்த அளவுக்கு கடவுளுடைய ஒரு தயவு அவங்க இருந்தது அவங்க இருந்தது அப்படி அந்த ஆலயத்தும் ஆமா ரெண்டு சின்ன பிள்ளைகளும் பெரிய ஆளுக்களும் வயசானவங்களும் கர்ப்பு சிறைகளும் நாற்பது கட்டி முடிச்சு அது பிரதம் செய்யப்பட்டது து உங்களை இருக்குது முருப்போம் இதை உடைப்போம் அவங்க சொல்றான் சிலதான் உடைச்சு போடுவாங்க இப்ப இதுல உங்களுக்கு ஒரு பீதி உண்டாச்சு இவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்து ஒத்துழைக்க இதை முடிச்சுட்டு நம்ம இடத்துக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளிப்படையாள மறைமுக சப்போர்ட் பண்ணாங்க அப்ப நம்ம ஏதாவது பாத்துட்டு அங்க ஒரு பாச சொல்லியிருக்கிறாரு அங்க சொன்னாரு அதாவது நான் பைபிள்லதான் நிகழ்மையாவின் காலத்துல ஒரு கையில கரண்டியும் ஒரு கையில பட்டயத்தையும் வச்சுட்டு செய்ததாக படிச்சிருக்கிறோம் அதை விட பிரபாகமா நடக்கலாம் பெண்களும் பிள்ளைகளும் இது எங்கேயுமே நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு எங்க எங்கள் ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுன்னா வெளியே தலை வைக்க மாட்டாங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க ஆனா இங்கே தீவிரமா இருக்குது நாங்கள் ரொம்ப அச்சரியப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்று முடிஞ்சு அப்புறம் ஒவ்வொரு மாசத்துல வேலை முடிச்சு ஒரு பிரதர்ஷம் நடத்தணும் அப்போ அது அடுத்த அவங்க ஒரு தேங்க்ஸ் கூட்டம் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் நடத்தணும் நடத்தி அவர்களுக்கு பண்ணப்பட்டது அதுல ஒருவர் எழும்பி சொன்னார் நாங்கள் இது வாழ்க்கை இந்த ஐக்கியத்தை இந்த புதிய சிலைய வந்து ஒரு தீண்டாமை கூட்டம் இவர்கள் வந்து வேதத்துக்கு புறம்பானவர்கள் இவர்கள் சரிய நல்லவர்கள் அல்ல என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனா இப்போ இந்த பிரச்சனையில இங்கே உங்களோட அழகின பிறகு இங்கே இவர்களோட அழ அடையின பிறகு கூர்மையாக்கப்பட்ட பட்டியங்களெல்லாம் இங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் கிறிஸ்துவுக்காக தேவருடைய ஆலயத்துக்காக உயிரையே கொடுக்கிறது தயார்ன்னு சொல்லி எழுப்பி நிற்கிற கூட்டங்களை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு அங்க பெரிய கோபால்ஜியை சொன்ன காரியம் அல்ல சாத்தானுடைய திட்டமும் அல்ல ஆராதனை நடக்கிறது அஹ் பல ஆராதிக்கிறார்கள் முருகன்பு பூஜாரியும் சர்ச்சை உடைக்கிறதுக்காக பிரயாசப்பட்ட ஒரு வகுப்பினர் அதுவும் என்று அந்த ஆலயத்தில் ஆரம்பிக்கிறார்கள் பெரியவர் என்பதற்கு அது சர்ச்சையாக அந்த இடத்துல இருக்குது வச்சிருக்கிறாரு இன்னும் அதுல நடிப்பித்த புகுமைகளும் நடிப்பித்த கணிகளோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உண்டு நிறைய இருக்குது அஹ் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் கட்ட பத்தி சொல்ல போயநாட்டுக்கு போகணும் அப்படி பைசா கட்டுறது கிடையாது எப்படி போகுது போது ஒரு பெரியவர் கல்லூர் பேராசிரியர் அவர் சொந்த ஊர் வளக்கம்பு அவரு வேலை பார்த்துட்டு டார் பிறகு கானாவோர் சென்று பக்கத்துல ஒரு இடம் அம்மாட்டு பக்கத்துல ராதாபுரத்துல அங்க ஒரு தோட்டம் வாங்கி அப்படி மகனுக்காக மகன் வந்து அவருக்கு ரெண்டையா பேசிட்டு இருப்பாரு ஒரு நாள் ஆண்டு பேசினாரு இந்த பெரியவர் வராது பெரியவர் வராது இல்லையா அவருடைய பையன் ஒரு மொழி நாட்டில் இருக்கிறான் அட்ரஸ் வாங்கி அவங்க தோட்டம் போடுங்க நான் அவங்களை ஒரு நாள் அங்க ஏன் எங்களை கத்துறாட்டு அனுப்புறோம் ஆகுங்க பணங்கள் முறையா அவங்களுக்கு வெளிநாடுகள் சரி கடவுள் ஐஸ் ஐஸ்வர் சந்தார் பயந்து கடிதம் எழுதுறேன் மேலதுங்க எடுத்துறோம் அப்பவும் கடிதாரு நான் உடனே எழுதுல அஞ்சு அவரு உடனே கடிதம் போட்டாச்சு இப்படி நான் அவர் அப்படி இப்போ அந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்காக கற்று வெளிப்படுத்திருக்கிறாரா அது உன்னோடைய அட்ரஸ் மூலமாக வர்றதா வெளிப்படுத்தி அட்ரஸ் கேட்டாங்க நான் அட்ரஸ் கொடுத்துருக்குறேன் அவங்க அட்ரஸ் நான் அவங்க எழுதுறேன் நீ நம்மளுக்கு எடுதும் போது வந்து அதை உழித்து உதவி விஷயம் எழுதுனா சரிங்க அவர் ஒன்னு கட்ட எழுட்டார் வியப்பாடி இருந்தாங்க கத்துற வரும்போது வாங்க இன்னொரு உழித்து வேண்டியது யார் பண்ணா செய்வேன் அப்படின்னு அவர் எழுதிட்டார் அப்படினு பார்க்கணும் உண்மையா அதனால வெளிநாட்டு ஆரம்பிச்சிட்டீங்க கத்த சொல்லியாச்சு அதனால சொன்னாங்க அப்படி எடுக்கிறது அப்படி இருக்கும்போது மரத்தடியே மூணு நாள் மதிப்படுத்துறாரு நீ வெளிநாட்டு புறப்படுங்க புறப்பட்டு மெட்ராஸில் போய் பாஸ்போர்ட்டு அப்டிகேஷன் பம்பாய்க்கு பாஸ்போர்ட் வரும் கருணாகரம் அவருடைய பையன் மகம்பேர் கருணாகரம் கருணாகர்ட்டு தொடர்பு உதஷிவான் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் சொல்லுங்க நாளாகி விட்டு விட்டு நாள் இருக்கு பல மாசம் ஆயிட்டு போகில்லை அந்த வைப்பு வந்து அங்கே பிடிக்கிறேன் பிள்ளைகளாக அவங்களுக்கு நான் பிள்ளைகள மாதிரி போகணும் என்ன ஒன்று ஊழல் விட்டுருங்க இல்லை நான் வெளியில் விட்டு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை வந்தால் அவர் ரொம்ப நாங்கள் பாமைக்கு போகிறோம் நாங்கள் சொன்னால் நாங்கள் இப்போ புறப்பட்டிருக்கிறோம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் இதெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும் எப்படி ஆலோசனை கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு லெட்டர் இருந்தேன் இந்த லெட்டரை வச்சுருந்தேன் நான் உங்களை காப்பி இன்வைட் பண்ணுற லெட்டர் ஆமாம் அந்த ஸ்பான்சர் லெட்டர் கொடுத்தார் ஸ்பான்சர் லெட்டர் ரெண்டு லெட்டர் கொடுத்தார் பாஸ்போர்ட் எடுத்துவிடுங்க அப்படி நீங்க வரலாம் அவன் அந்த லெட்டர்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் இப்போ புறப்படும் பேசுகிறோம் அப்புறம் ஜோ பண்ணிட்டு இருக்க கையில் காசு கிடையாது அவங்க கையில் காசு இல்லாமல் புறப்படும் நடத்துவாரு அங்கே அதுல இங்க அந்த கோமான் அந்த காண ஒரு பக்கத்துல இன்னொரு ஸ்பான்சருடைய மாமா அவரால் மாமா பையன் அவரு பிஏ படிச்சுட்டு போது காலேஜ் காம்பவுண்ட்ல தென்னை மரத்தில் தேங்காய் வடக்கு பயிர் போனவர் தேங்காய் ஜெஸ்ட்ல இருந்து கை சீ பயிற்சி எடுத்துக்கிறதான்னு ஒரு விஷயம் அவருக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும் பயனுள்ள தம்பி மலைக்கு மாறுதல் தான் படிச்சு இன்னும் மத்திய பிடிச்சி விடாது ஆமா அவரு பைமன் தெரிஞ்ச ஒரு ஆளு என்ன கூட்டிட்டு வாங்க அவரு அவரு அவர் ஹோட்டலேயே வேலை பண்ணாள் பெரிய இடத்துக்கு யாராவது வேலைக்கார போகட்டாரு அதுவும் சலீஷன் ஆரம்பிக்க வந்திருக்காரு காட்டி பாட்டி வீடு வரைக்கும் வந்துருக்கு விழா பையனுக்கு அவர் அவரும் பயப்போடதான் கொடுத்தது அவரு பயப்பட கொடுத்தது அந்த பயப்பட ஒண்ணு விழா தான் மட்டும் தெரியுது அதனால கன்னிய பாஷ் பேசினதுன்னு அவர் ஒரு பெரிய படம் படிச்சிருக்காரு கன்னிய பாஷன் பேசணும் சொல்றாங்களே அது என்னன்னு ஒண்ணு தெரியலையே தம்பி பெருமாத ஒரு சபாய அப்புறம் அவர்கசாரிச்சு இந்த வார்த்தையாரு கொஞ்சம் ஆக்கிட்டு இருக்காரு ஒரு ஆள் கஷ்டம் கிடைச்சது பள்ளி ரெண்டு காளைகள் நிக்குறா இருக்குது அவங்க ரெண்டு பேரும் புதைச்சி வர மாதிரி ஒரு படி பங்கு கிடைச்சது அவருக்கு உனக்கு எப்படி தெரியும் அவங்கள கடவுள் சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு பையன் இருக்கான் வாங்க உங்களுக்கு தரிசன அப்படியா அப்படி இருக்க போனோம் போய் அதுக்காட்சி வீட்டுல அடங்கி நாங்க பாசியில் போயிருவோம் சாப்பிட வந்தாங்க அவங்க அந்த அவங்க சாப்பிட்டுக்கு மாமாவுக்கு தம்பி தாங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அம்மாவுடைய அப்பா அம்மா அவர் ரொம்ப ஒத்தி உள்ள கருணாநிதியா கருணா பாட்டியார் மைக்கார் சார் முஸ்லீம் ஆலோசனை பை பெருசு கழக பாட்கள் பள்ளி செலுத்தினாதான் வர தரணும் பெரும்பைப்படுத்த அழுது அழுதுவாங்க எனக்கு அப்படிதான் அழுத வரமாட்டாங்க இப்படி பிள்ளைகளை பட்டிருக்கா எனக்கு பரவ மூணும் பருவம் மூணு வரி சுத்தலும் சோத்தல் கொஞ்சம் நேரம் சோத்திரம் பெருசாக இருந்துட்டு இங்க ரெண்டு விஷயம் போயிட்டு போயிட்டு சாப்பாடு பிள்ளைங்க அது முடிக்கல அதை அபிஷேகத்துக்காக படிச்ச அபிஷேகம் நடந்துதான் இருக்கு அஞ்சு ஆறு கலந்து நடந்து நடந்து போவோம் சில பஸ் கிடைக்கும் அப்ப அந்த வீட்டுக்கு அங்கேயும் வீட்டுல சபைகள் போனாரு கொடுத்தா அடுத்த வாரம் நாங்கள் வெளிநாட்டு போறோம் அப்படி எல்லாம் இல்ல அதுக்கு வந்தாலும் வளா பிறந்து ஒரு சார் வந்து சார் என்று வயசுடியாரு அவங்க தான் வந்துருந்தாங்க அவங்க பேசிட்டாங்க இதுவரை கடவுள் சொன்னதில்ல அவங்க கரெக்ட் இந்த ஒண்ணும் கரெக்ட் ஆயிட்டுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுவாசம் இருக்கா இல்லையா நம்மள கடவுள் பேசுனதுனால சுவாசம் பேசி பேசி நடத்தினாதாலும் வர முடியாது அப்புறம் உருவாக்க விஷயம் இதுல மாற போயிடுற அவரும் கேள்விப்பட்டாரு விளையாண்டு போறாங்க அவர் ஒரு நாள் வெளியூர் பஜாருக்கு வந்தவர் சும்மா ஏதோ ஜாமா வந்தவர் சற்று பார்த்து வரலாம் போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கிட்டு சாயங்காலம் வந்து இருக்கிறாரு ஐயா நீங்க விளையாட்டு போதே புறப்பட்டு இது தெரியாத போயாச்சும் நினைச்சேன் தெரியலையே பாட்டு போலான் சரி போரா இல்லாங்க அவிசாசம் வந்தது முடித்துல அவிசுவாசத்துக்கு இடம் காத்துக்கிட்ட அவரு அவர் நாம திறன்கள் இருந்தால் வரையா சாதாரண போட்டி வராது ஏன்னா நாங்கள் சாயங்காலம் ஆயிடுச்சு திருநெல்வேலி இட்டேன் அப்புறம் அங்கிருந்து எங்க போகணும்னா மறுபடியும் பிராஞ்சிகளெல்லாம் போட்டோம் அப்போ ஒண்ணும் செய்யலாம் திருநெல்வேலியில் ரயில்வே ஸ்டேஷன் தங்கிட்டு அப்புறம் அங்கே இருந்த நம்ம தரம் போய் அங்கே பள்ளப்பட்ட போய் போகலாம் எல்லாம் பிராஞ்சி விசைட் பண்ணிட்டு போகணும் என்ன வர வரைக்கும் பைசா இருந்து ஒருவா ஐம்பது பைசா இருந்து மூணு பேருக்க எடுத்தாச்சு எனக்கு தான் எடுத்துட்டு நீ இப்படி போறீங்க கடவுளாம் போக போது இது வரைக்கும் நல்லா அப்போ அந்த வச்சு நான் பேசுறதும் அப்பா அப்படின்னு பாழையம் மட்டும் இறங்காச்சு இறங்கிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாளையம் அப்ப பாண்டு பேர் போறான் தாழ்வு மாதிரி போட்டாரு அப்ப நானும் தண்ணி நிக்கிறேன் பாளையம் மட்டும் பாளையம் பஸ் முன்னாடி நிக்கிறேன் அப்பதான் பாலை ராஜேந்தர்ன்னு ஒரு ஆள் பேமஸ் பூஜைதார் நிறைய பேர் சாதன அவர் அங்கே ஒரு பாடி வீட்டில் பசங்க பெற்றி சுத்தி பெற்றி பேசிட்டு வர்றாரு அப்படி பேசிட்டு வைக்கிறார் ஒரு பையன் தான் ஐயா நீங்க பெருந்தாரு ஏன் இப்ப வீடுகள் தான் ஏன் பசுறாரு பெரிய கோயில்லாம் இருக்குதானே அங்கே பசங்க இல்லையா பெரிய கோயில் ela chitharamatta da. pana kaarri seriya da solvaanga. mukkidu romba medhi solvaanga. appo adhilai bible inga padi vaaloda romba romba matrala nichina kudupada. anga adhu sampradhaana adhigal kudupada. aashirsa. adhu chitham nyaana snaadana subraangale. thani muginda nyaana snaadana. appo ye ethana pulikiraana thani mugi pulikiraana adhu pogilla. appo illai paavam enna pottu nicha. வேற பேசாங்களே அது என்ன அது வந்து கடவுள் மனுஷன் கொடுக்குற உயிர் ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா உயிரோட பிறந்த பிறந்தது குழந்தைட பிறந்த சித்து சத்தன் கேட்கும் ஏகாதாசிக்கும் ஒரு அடையாளம் அதனால கடவுண்டு ஜீவன ஒரு மனுஷன் அடையாளம் அவனுக்கு சங்க கைய பிடிச்சிட்டா மனுஷன் அவருக்கு நிறைய பேர் பைபு தெரியாம ஒளித்து கறங்கிருக்காங்க அதனால சில கேள்வி கேட்டுட்டா நம்ம நீங்க எதுக்கு வந்தா ஏன் கேட்டா அப்படின்னு அவரு ஐம்பது ரூபாய் வேண்டாம் தம்பி பாசியில் கிடையாது பெரிய தொகை ஒரு அனுப்பிட்டு அவர்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பள்ளப்பட்டி போனோம் பள்ளப்பட்ட அங்க அப்பதான் சங்கனாபுரத்து ஒரு ஆள் சரி அவர் பைத்தியமா வந்து அங்க கீர்த்த ஆசிரமத்துல வந்து விடுதலை பெற்றாரு அவர் அங்க வச்சு சும்மா பைத்தியம் போட்டு பைத்தியம் பைத்தியமா குழந்தை பைத்தியம் அப்படி இல்ல ராஜாவச்சு அப்போ இவர் வந்து மெட்ராஸ்ல பிசிக்கல் டைரக்டரா வேலை பார்த்திருக்காரு வேலை பார்த்த இடத்துல அங்க ஒரு பிள்ளைங்க படிச்சிருந்த காலேஜ்ல அது பெரிய சினிமா டைரக்டர் பிள்ளைப்பிள்ள அதித்த படகி வென்ற ஒரு கால ஆயிட்டு இன்னொரு கடத்தி கொண்டு போட்டார் பிள்ளை கொண்டு போய் அதுக்கு அனுஷ்ரு அப்ப அப்படி இருக்கும்போது அவனை தேடி விட்டான் மந்திரவாதம் இங்க எல்லாரையும் பைத்தியம் ஆயிட்டு வர அவருடைய வாழ்க்கையில விஷயமா இருந்துச்சு இல்லையா வந்து நம்ம கூட்டம் வரணும் ரெடி பண்ண வேண்டாம் பிள்ளைங்க வேண்டாம் பண்ணிட்டு வந்துடணும் வந்து பார்த்து அவங்க ஊருக்கு வந்து ாங்க போல அவன நான் வரல குழந்தை ஆயிட்டு நான் இனிதா இருப்பேன் கழிச்சு இடையே போடாதீங்க அப்படின்னு சொல்லி அருமாண்டான் போக போக மாட்டேன் போட்டு நான் ஆமாம் சொல்லி என் பிள்ளையா பண்ணிட்டு இருக்கான் அந்த எந்த ரொம்ப போட்டான் எப்போ ரொம்ப போட்டான் போகலை சரி கடி மாதிராதி அவரோட போட்டுல ரெண்டு வருத்தியாயிட்டு டாக்டர்லாம் வந்து போட்டு வாதம் பண்ணல சுற்றுலாவுக்கு ஷேர் உண்டோ எல்லா வந்து வாதம் நடக்கல அது கூட குழந்த பிறந்து குழந்தையும் பார்த்து அதோட தாய் பிள்ளை பார்த்து ராஜாவர் கோயிலோடு போட்டு சொந்தக்காரலாம் ஒதுக்கிட்டாங்க அவரு பழந்த பெரிய மந்திர வாரியும் போட்டு சிந்தி விடக்கூடாது அப்படி அவரு பிள்ளை மேல போவோம் அங்க இருக்கும்போது அங்கோட மக்கள்லாம் பார்த்து பார்த்து இந்த பொண்ணு வந்து கையில் படிச்சுத்தாவது பின்னால் கை கட்டி கொடுக்குறது இது போட்டிருக்கு அந்த குழந்தைங்க வச்சு விட்டுணும் வர ஆட்கெல்லாம் சாப்பாடு பாடு கொடுத்து வாழைய காப்பாற்றணும் கடையில் மூலம் பங்கு தந்தை சொல்லி என் குடும்பத்தை எப்படியை காப்பாற்றணும் இந்து மத்தி எல்லாம் ஆயிடுச்சு கன்னியாகுமரி பொம்பளை மடத்துல பிள்ளை வச்சுட்டாங்க இவரு அங்க மாதா கோயில உள்ள உக்காந்து இருப்பாரு அந்த செல்ல பேசணும் இப்ப கண்ணம் மூணு அதை மாதிரி அவர ஒண்ணு வெள்ளை மாடிகளை ஒன்று உட்கார இருப்பாரு அங்க இருப்பாரு அந்த அளவுக்கு கடைசியில ஒரு லாட்டரி ஷீட் எடுத்துட்டு வாங்க ஒரு கோடி ரூபாய் ஞாபகத்து ரூபாய் ஆகிடுத்து ஒன்று பாரா கட்சி சிலைக்கு வச்சுட்டு பாதிப்பாட்டி அப்படி ஆகி ஆகி சொல்லி அடைஞ்சு கடைசியில சூசிட் பண்ணிருந்தோம் அப்படி கடல்ல விழுறதுக்காக இப்படி போற இறங்கி இறக்கி போக போக அரைல அப்படியே கனிட்டு போய்ட்டு இருக்கோம் கடுஞ்சளவு போயிடுவாரா அதை வந்து தூயிட்டு போட்டேன் அப்படின்ட்டு அடி தூட்டு வரலயா அதெல்லாம் ஒண்ணு வரல கத்த சாசம் விட்டல அப்ப அப்படியே போயிட்டு அடுத்து அதை வந்து அப்படி தண்ணீர் மாறும் தண்ணீர் மூணு தடவை சூசைட் பண்ண முடிஞ்சு நமக்கு விடல அப்புறம் வர முடியும் உணவு வரைஞ்சி என்னதான் எனக்கு விடுதலை அப்படின்னு ஒரு கிழங்காத்தி போட்டுறாங்க ஒருத்தர் கரண்டாட்டம் பூஜை கலந்துட்டு இப்படி இருக்கும்போது அப்படி ஆறுபோது அந்த ஒற்றி ஆறுவாட பக்கம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஒற்றி ஆறுவோட போட்டுறவங்க அந்த அம்மா கூட நடக்குறாங்க போயிருக்கிறாரு அங்க போனா அந்த அம்மா சாட்சி இருந்த பண்டிகை ரெண்டு சோதரமார்கள் அப்படி வந்து எனக்கு இது வழி ஆசை வந்து அட்ரெஸ் கேட்டிருக்காரு அட்ரஸ் அந்த சாட்சி அந்த தேடி இருந்தார் மகிழ்ச்சி இருக்கும்போது வந்தார் அங்க எல்லாம் மகிழ்ச்சி வண்டி மகிழ்ச்சி ஒரு மனப்படலாம் போய் அங்க வரும்போது அந்த ஆயுள் திருச்சி அவங்க பரநாட்டுல இருப்பாங்க அவங்க எல்லாம் பட்டம் தேடிப்பாங்க அங்க போய் தேட்டா நீ போட பெரிய பிரச்சனையா இருப்பார் அப்ப அப்படி வீட்டுல உட்கார்ந்து வந்து உடனே கை கொடுத்தோன்னே ஆவி இருக்க தெரியும் தெரிஞ்சு வந்துட்டு வச்சுட்டு உட்காருங்க காலையெல்லாம் சொல்லட்டு வேண்டாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஜாப் பண்ணுவோம் பயப்பட்டு உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து ஜாப் பண்றோம் ஜாப் பண்ண ஆகியோம் ஏன்னா ஒவ்வொரு பாஷில பேசுவோம் அவன் பேசுற பாசையில பேசும் அப்படி அவன் பேசுற பாசி பேச அதிர்ச்சி கடைசியில போலி அடைந்தது மோசமாக okay. தெரிஞ்சு <laughs> ஒரு வாரங்களோட அவரு வந்து பள்ளவெட்டி வரலாறு பேசுவாரு சின்ன சின்ன காரைகள் இருக்கிறாங்க அக்காவது சேர்த்துட்டாங்க போது அப்ப வந்து வந்து வந்தாரு அங்கே சொல்லிருக்காரு என்ன பண்றாங்க அப்படின்னு கூட்டணி வர அவர் கூட வந்து ரெண்டு மூணு பிரான்சு அதுக்கு எல்லாம் போயிட்டு போனோம் மெட்ராஸ்ல போக முடியாது அப்போ மெட்டாசு ஓடி அப்போதான் ஆரம்பிக்கும் அப்போ அங்கே பொண்ணு ஆட்கள் சந்தைப்பட்டாச்சுலாம் அதுவும் சந்தைப்பட்டாச்சு அந்த மெட்ராஸு ஓடி அப்போ தான் ஆரம்பிப்பார் அவங்களாம் வேணத்தில் வேலை பார்த்துருக்கிறாங்க அப்போது அங்கே போய் அவர் இன்னொரு மாம்பழம் மாம்பழத்தில் இன்டர்நேஷ்னல் லார்டி ஒரு லாட்ஜியில் எனக்கு அந்த வச்சுட்டு அவருக்கு வேண்டிய ஒரு ஆள் தேவராஜ் வச்சியார் அவர் பொழுதாக ஒன்றை வேலை பார்த்தார் அவர் கிறிஸ்தவர் சிபர் இவருக்கு இந்த மாதிரி ஆகி விடுதலை கிடைச்சோம்னா ஒரு பெரிய ஆச்சரியம் எப்படி ஊருக்கு எல்லாம் வந்து எப்படி விடுதலை கொடுத்தாங்க ஒரு பாவத்து பாஸ்போர்ட் ஆளை கூட்டு வர கூட்ட தமிழ் காசி பேச மாட்டார் சிப்பிங்காரா அடுத்த சவாலும் பேச மாட்டாரு அவரு விடுதலை கொடுத்தனால கொஞ்சம் மற்றபடி பேச மாட்டார் அப்ப அவர் அவரையும் பாசோட்டு பாருமாட்டாரு கேத்து மாதிரி வாங்கிட்டு பாம்பு போங்களுக்கு நான் ஏற்படுத்தாக்கள் பாம்பு போகலாம் சரி அப்புறம் அனைத்து பேர் வருவா இது அமைதியோட அட்ரஸ் எனக்கு இருக்கு போாருயில்வே பண்றாரு அப்ப ஜி அட்ரஸ் கொடுத்து ரயில் போய் ஆடபடியா புடிச்சிட்டு வரும் பிடிச்சா சேர்ந்து சொல்லி அவருக்கு அச்ச பண்ணா இருக்கா ரொம்ப சந்தோஷம் அமீதும் ஆக்கி பெண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் முத்ததாரன் இவங்க ரெண்டு பேரும் பேரும் சாமூர் வந்து கோயம்புத்தூர் படிக்கிறாங்க அப்ப இவரு பேரு அமீர் வந்து ரயில்வேல வேலை பார்த்து சாய்ங்காலம் சினிமா தேட்டரும் டிக்கெட் கொடுப்பாரு சாமிட்டு கொடுத்து ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கிறது சுகர்ட் அடிக்கிறது இந்த மாதிரி சாமல் செய்வாரு மாதிரி சினிமா சினிமாதான் பாக்குறது என்னோட அப்புறம் ரசிக்கப்பட்டேன் சோ கடிமையா அதான் அடிக்க மாட்டேன் இப்படி நான் விட்டேன் பாவ தொந்தரதி எப்படி முடியும் பெரிய சுறுசுனால முடியும் பெரிய சுரு எல்லாரும் அப்ப எனக்கு அது கிடைக்குமா அப்படிப்பட்ட விடுதலை கிடைக்குமா அதாவது நீ உனக்கு நீ ஒரு கிடையாது அட்ரஸ் உனக்காக ஜோம் பண்ணுவாங்க ஒரு உடல் கடத்திட்டு சொன்னா அவங்க தேடி வருவாங்க அடிச்சு பேச்சோட அப்படின்னு சொன்னேன் யாராவது உங்கள்கிட்ட கேட்கலாம் நீங்க வீட்டில பேச ஜெப்பிக்கும் போது அமைதியாது இப்ப குழந்தை முஸ்லீமா இருக்க தடுத்துவாங்க அமைதி யாரா கருசம் கேட்டா பரிசா பெற்று என்ன அடையாளம் கேட்டா விவசாயத்திற்கு இருபத்தி எட்டாம் பதினொன்னு பன்னெண்டு எழுதி கை கொடுத்து பெரியாசோ தொடர்பினால் பேசுவார் அப்படின்னு சொல்லுங்க மரம் வரலாற்று ஆங்காரம் இதை பாக்க வந்திருக்காரு யில வந்துரும்போதுல இவரு புதிய படம் செய்ய அமீர் பையன் புதிய படம் அவர்கள் தேர் தேடி பாம்பு இருக்கு கம்மியின் பேர்ல பாமீரு யாரும் தேடிங்க பாசுந்தர முஸ்லீமா இருக்காரு அவங்கள தேடி ஆமா முஸ்லிமா இருக்கிற அவங்களை தேடி நான் இப்போ அவங்களோட சேர்ந்துட்டேன் நேற்று இப்படி தெரியும் தெரியும் சார் இப்படி அதுக்கு அடையாள அது பதினொன்று அப்படின்னா எனக்கு முன்னாங்க வழிப்பட்டேன் நீங்க பாச பாத்துட்டு போங்க அப்படின்னு அவருகிட்ட இருந்தாரு சொன்னாரு அங்க ரெண்டு மணி பேர் வந்து அபிஷேகம் அந்த நாட்டுக்கு அப்ப இவருக்கு முத்துகிஷனுக்கு என்ன ஆசை தெரியுமா எங்களை வீட்டுல ஒரு நாள் கூட்டிட்டு போய் வீட்டுல கூட்டிட்டு போட வைக்கிறோம் ஆசை அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அவர் அண்மையெல்லாம் போக முடியாது அப்ப இவரு என்ன பண்றது தெரியுமா ஒரு நாள் அவங்களை நம்ம வீட்டுல சாப்பிட வைக்கணும் சாப்பிட சொல்றீங்க அவரு வீட்டுல யாருல இருக்காது தெரியுமா அண்ணாச்சி பிள்ளைகள் ஒரு ரெண்டு பொங்க பிள்ளைகள் ஒரு பள்ளியில தான் வெளியூர்ல நர்ஸ் இருக்குதான் பிள்ளைகளுக்கு மார்த்தாங்க சொந்த மார்த்தாட் போடுறோம் மார்த்தாடு உழைத்து கூப்பி கொடுத்து வந்துருக்கேன் அடையாறுல கமிஷன் அப்ப அவரு சென்ட்ரெண்டு கைத்தாங்க இவரு முத்திசம் வந்து விட்டு மூடிட்டு போனோம் சாப்பாடா கொடுக்க வைக்கணும் சாப்பாடு எல்லாருமே சாப்பிடுவோம் சரி பிள்ளைங்க ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாரும் பிறப்பிங்கள எப்படியா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரேயர் எல்லாரும் பிரேயர் ஆர்ம சத்தம் பண்ணி உள்ள பொருட்களை அவர் இது ரெண்டு அண்ணா ரெண்டு அண்ணா பிள்ளைகள் இது சம்பதிகிட்டு ஊரில் இருந்து விழிச்சு காசு பாண்டி பாண்டி ஜெயமா படம் சொன்னார் ஜெயிச்சுன்னா நினைக்கிறேன் ஜெயிச்சு முடிச்சுட்டு சாப்பிடுறான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜப்திட்டு இருந்து அவர் வெளிப்படுத்து வந்துட்டு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் அசு போய் அப்புறம் நாள் புற போடுறோம் அங்க வந்துடும் சொன்னாரு அப்படிங்கழுது கவர ஒட்டி என்ன கேட்காத அவருக்கு அவங்க தெரியும் வழிபட்ட அவரு கொடுத்தார் கொடுத்தவங்க பாத்துக்காரு ரெண்டு பேர்ல உறதுக்குள்ள அசுத்தா இருந்தா ஐயோ இது நடக்குற காரியமா யாரு எடுக்கிறது கிடையாது வேண்டாம் மாட்டேங்குது பெற்றவங்க அவங்க அசுத்தா இருக்குன்னா எப்படி அவன் தோடுறது மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கத்து சொன்னா எனக்கு தெரியாது எ விட்டு பிள்ளை ஒரு சுத்தாய் பிள்ளைகள் எனக்கு நான் பரவடக்க முடியும் அப்படி சொல்லிட்டாரு அவருக்கு இப்ப சங்கடாகி போச்சு அவர் ஒன்னா லெட்டப்பட்ட போகணும் சரி ஐயா இப்படி எல்லாம் ஆயிப்பிடிச்சது அந்த அசுத்தாவி ஆடுவோம் அதை நான் பார்த்துதான் போகும் இருக்கேன் எடுத்து போட்டாரு அவர் போட்டு நம்மள இருந்தாலும் ஒரு கனிஷன் வந்தாச்சு ரெண்டு மூணு ஆளு இல்ல கனிமே அந்த ஊழியக்காரர்கள் வருஷம் இருப்பாங்க வருஷம் அடிச்சிருவாங்க கடுமையாக கனிஷம் நடந்துட்டு போது ஒரு ஆள் ஸ்டேட்ல ஒரு ஆளுமே இருக்காரு இந்த அசுத்தா படிச்சு கும்பிடப்பட இருக்கீங்க அது தன்மா இருக்கிறேன் கரத்தில் எடுப்பதற்கு என்ன நியாயம் மற்ற காணும் ஒரு வித்து போகிறாய் பண்ணுவாங்க அவரு அந்த வாலின் பாதுகாப்புக்காக எல்லாம் நினைப்பாங்க அது ரொம்ப ஆவியை பிடிச்சி அடைக்கிறது அடைச்சு போடுறாச்சு இவரும் தேவராஜ் கூட தான் நிக்கிறாரு என்ன பைத்தியம் பெய்ய முடிச்சேன் அவங்க போட்டுருக்கு முத்துகன் முப்பத்தி குட்டி ரூபாய் அழகா ஒன்று முத்தி ஐம்பது மணம் திருக்குட்டி போனிருக்கு திருக்கூட்டி கூட்டி கொண்டு முத்துகிருஷ்ண சொல்லுகிறார் மாதிரி ஆகிடுச்சு கிழிச்சி மூட்டி கிடையாது சரியாது தப்பு தான் தெரியாது அவனுக்கும் தெரிய வெளிப்படுத்த நமக்கு தெரியாது இருக்குமாறு தான் நினைச்சோம் சரி கடிதம் போட்டு அவங்க வரை சொல்ற போக்குவரத்துல நான் கொடுத்துடல என்ன பேட்டிட்டு போயிருட்டோம் நாமட்டி அவருக்கு அவர் கடிதம் இப்ப கடைசியில அவரு கடமை போட்டாரு ஐயா நீங்க சொன்ன பொடி கத்தரு படிச்சுட்டாரு ஆனாலும் அவருடைய விஷயத்தான் சொல்றாரு இப்படி பேசினா சரி அவர் சென்ற பாச சத்தம் போட்டு நரம்பு அன்றியோட நரம்ப நரம்பு நான் மறுபடியும் வெளிப்படுத்த பாவை இருக்கிறா அவங்க இருந்தா உன்னுடைய ஆத்மா கரை பட்டுக்கு அதோட வாகம் சேர்றதுக்கு பெற்றோருடைய கருத்துல ஒப்பு கொடுத்தது அதை செய்ய அவரு சொல்லி கத்தர் வெளிப்படுத்திட்டாரு வெளிப்படுத்திட்டு நாங்கள் வர முடியாது கல்யாணம் முடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ண தானே சொல்றாங்க ஜீ வைக்கிறான் தானே அவங்க பேசிட்டாரு பேசிட்டு கண்டிச்சு அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அவர் அங்கே என்ன அமைச்சுக்காரு போலீஸ் ரைட்டர் அவர்கள்லாம் ஜெயிப்பாங்களாம் அவசியமான காரியத்தை பாசம் முடிச்சு வைப்பாங்களா சுட்டுக்கிறாரு நமக்கு ஒரு ஆள் பாசி போடணும் சரி போடுவது ஆறு பாசம் போட்டு இந்த பொண்ணை மத்தியில் வச்சு நான் ஆயிரம் பேர் ரவுண்டாண்டு அஞ்சாயிரம் ஒரு ஆளா ஜெபிச்சிட்டு முதுகா தேவராஜ் இருக்காரு தவான்னு அரக்கணத்துல முருகனத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்டுகின்ற கருத்தை சொல்றது இல்லையா எங்கேயும் மருகனம் நானா விசேஷன் நீ அவ்வளவு நாங்க இருக்கிறங்கிறத உங்களுக்கு எப்படி தெரியும் இன்னொரு சொல்லிதானே தெரியும் அதான் நீங்க எல்லாரும் சாசனம் அப்படின்றது ஏசிடு ஏசு கடைசியில் நாங்கள் எதுங்க இருக்கிறோம் திரும்ப ஒன்றை கரோட தாமம் போக மாட்டோம்டா நான் கரைக்கு சொல்லி சங்கரைக்கும் பாசமாக சொல்லி இல்லையா சரியான வார்த்தையா இந்த பெயர் வச்சிருந்தோம் அப்படிதான் சமீபம் நிறைய பேர் கூட பூந்து நிறைய கூலிக்காரணம் கற்று கேட்குறான் என்ன அது உடனே தான் இப்ப தாத்தா பல கூடாங்க அப்படி தண்ணி இப்ப தாப்பினார வச்சுருக்கேன் அப்படி புது ஏற்று வந்த பாவ சேர்ந்துருவாங்க அப்படிதான் சொல்லி இருந்தாரு முதல் கடிதத்துல நீங்க போகண்டா வர்றது கட்டணம் கொடுக்கல நீ இப்படி ஒரு பாவகம் ஏற்றுடுவாங்க ஒய்வருவோட மறுபடியும் பாவைக்கு சரி அதை பிள்ளை அப்படியே போட்டு நான் பாவகி செய்யணும் இவங்களுக்கு ஒரு எண்ணம் எனக்கு லட்சத்து எனக்கு அனுபவம் இருக்காங்க சித்திரத்தில அனுப்புறதுனால நாம தான் சொல்லிடுறோம் இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காதா அப்போ அவங்க இங்கே இருக்கிறவன்ட்டா இருக்கு அடிக்கடி செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி ஜோமண்ணாரு ஜம்மு ஒரு நாள் ராத்திரி ஆண்டு வரேன் இங்க ஐக்கத்தில் இந்த சிவன் தண்ட காசில் பாம்பெண் பின்னிக் இருக்கிறாங்க சங்கர பாஸ்டாவை தானே அப்படின்னால நான் அவளோட பேருக்கு ஆகி சொல்லி ஜோம் இருந்துக்கார் ராத்திரி அவர் வழியில் இவர் போகிற வழியில் அவரோடத்துல நிர்வாணம் படுத்துக்கிறாங்க இவர் செங்கடாகிடுச்சு நாம நிர்வாணத்தை முறை கிரெட்டு போட்ரு நடவடிக்கை நடக்கிறார் தூக்கி ஒன்று அந்த அவருடைய ரூம்ல கடத்தி போட்டு அங்கிருந்து ஜோமன் அந்த புதிய சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருந்தா கஷ்டத்தை காட்டணும் பொம்பைக்கு வர்ற மாதிரியும் அவர் தோல்லை கை போட்டுட்டு நீங்க தான் தேவராஜ் தேரா அப்படி திக்கார் இருக்கிற மாதிரியும் இங்க தங்க இருக்கத்தங்க இடவசிலாம் குறைவா இருக்கும் இத்தனை நாடு தங்கி போகலாம் அப்படி சொல்ற மாதிரி ஒரு வெளிப்படுத்த இத்தனையும் சரியா இருந்தால்தான் பாவ விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறார் உடனே கடிதம் போட்டார் நான் அவர் பிறகு வரேன் ரயில்வே ஸ்டேஷன் மீட் பண்ண முடியேன் அப்புறம் அங்கே சொல்லிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் மீட் அதே மாதிரி தோலகை போட்டு விட்டு அதை சொல்லிவிட்டார் உட்கார்ச்சியார் உட்கார சி வருஷம் கிடைக்கிறேன் சரி அங்கே ஒரு ஆளுக்காக விஷயம் கூட சொன்னார் நடந்தது அப்படி இது வழி கூடிய காலத்தில் நடந்தேன் இப்ப வந்து பாம்பையில போய் காட்டு போறீங்க நாள் அங்க இருந்தீங்க சரி இப்ப அந்த காரியத்தை புஞ்சி டெலிவரி விட்டுட்டு நம்ம பேசுவோம் でモーリシウス பயணത്തെ பத்தி சொல்ல போறீங்க கடந்துதுல அதுல பாதியில சொல்லிட்டு முடிச்சோம் நீங்க என்ன காரியங்களை சொல்லுங்கப்பா குவாம்பேக்கு வந்திருக்கீங்க ம் குவாம்பா விசா ಅಂತ சரி நீ பாஸ்போர்ட்டுக்கு செனைல வந்து அப்โหลด பண்ணீட்டீங்களா பாஸ்போர்ட் வரதுக்கு கார்டதமான மாதிரி சரி வங்கிருந்ததுல வேற எ글 செய்து உண்டோம் மொக்கதன்ன பிரரத்தின் பொருளாதாரத்தை வாசிக்கிறது அப்படி செல்ல வேற எ글 செய்து உண்டோம் கு திரும்ப பாஸ்போர்ட் வந்துச்சு சரி முதல்ல 6 மாசம் அங்கல காத்திருக்க வேண்டியது பாஸ்போர்ட் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் கொடுத்த காணிக்கை சேர்ந்துருந்து கப்பல் நாங்கள் முடிவு பண்ணிருந்தோம் நேரம் போகாது அப்ப அந்த கப்பலுக்கு டிக்கெட் இருக்கு பணம் ஆயிடுச்சு ஐயாயிரத்தி ஐநூறு அது மாத்திரம் காணிக்க வந்திருந்தது அந்த பணத்தை போட்டுட்டு அந்த ஒரு பாஸ்போர்ட் ஏஜென்ட் ஞானதாசன் கூட்டுப்பார்பரேஷன் கூட்டு தகவல் ஏனென்றால் வருமானது போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலை இல்ல நெக்ஸ்ட் ஏற்போடு ஆரம்பிக்கலாம் விமான ஜாமல் ஜமிது காயப்பட்ட கரண் அப்படியே கடமை நாளில் இருந்துட்டு நினைச்சிடுவோம் நான் அப்படியே கண்ணீரோடு ஜெபிச்சிருந்தேன் அன்றரையும் என்ன பண்றது பத்தாயிரம் ரூபாய்க்கு முதல் அடகு மக்கள் இல்லையே இளையில் தானே வர்றாங்க அப்படி ஜபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டோடு கரம் ஆணி அடிக்கப்பட்ட கடத்தி நின்றார் நமது பார்த்துட்டு அது பார்த்து கேட்டார் கையில் எனக்கு எதற்காக அந்த கையில் ஆணி கேட்டு ஆணி நான் என்னுடைய பாவத்துக்காக சகத்தின் பாவத்துக்கான சொல்ல போறேன் அது ஆண்டரையும் சொல்றாரு பாவத்துக்காக சர் உலகத்தின் பாவத்தை அண்டைக்கிறக்காக அழில் எப்படி சொல்லப்படுற அப்படின்னு அதுக்காக மாத்திரம் இல்லை இந்த பாவமன்னிப்பின் வேலையை சீர்கிறதுக்காகவும் முடிந்த பழைய விமானத்திற்கான ரொம்ப அழகாக சொன்னிருக்கிறாரு பண்ணம் கிடைக்கணும் சொல்றாரு அது ஒரு மக்கள் அங்குள்ள மக்கள் கருட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா காணிக்காங்க ரெண்டு பேரும் தரிசனம் கொண்டு கொடுத்தாங்க பேச ஆரம்பிச்சாங்க காரியம் தான் பிள்ளைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு காரியம் அவசரமா நீங்க போற காரியம் எல்லாம் ஊழியத்துக்காக ஒரு அம்மா நகையே கொண்டு வந்தது பிள்ளை கல்யாணம் ரெண்டு வருஷத்து வாங்கினா நகை ஆட்சி வாங்கறீங்க தானே நீங்க ஊழியத்துக்காக நீங்க எதை பயன்படுத்தக்கூடாது ஒருவருக்கு நான் தருவதற்கு இல்ல அந்த அம்மா கொண்டு வந்தது அப்ப நகையை வரைக்க வேண்டாம் பாப்பாவை பார்த்து சொன்னாங்க அப்போ பணமே வந்துட்டு பணம் வந்ததுனால சரி என்ன அப்ப டிக்கெட் எடுக்க போங்க அப்படின்னு எங்களை அனுப்புறாங்க அப்ப டிக்கெட் எடுக்க போறதுக்கு முன்னாலே அவர் வந்து பாஸ்போர்ட் ஏஜென்சி இவரோட பணம் இருக்கிறாரு பக்கத்து சார்லாம் இருக்கிறாரு அவர் சொன்னாரு இன்கம் டாக்ஸ் இருக்கு வெரிபிகேஷன் வேணும் ஏர்போர்ட்டை கேட்டவங்க கேட்டோம்னு சொன்னாரு வெரிபிகேஷன் வேணுமா அப்ப அதுக்கு என்ன பண்ணா அதுக்கு ஒரு வாரம் ஆகுமே பாக்குறீங்க அதுபோல் ஒரு கர்நாகனம் வந்துடக்கூடாது அவர்கள் ஊர் பிறந்ததாக பள்ளப்பட்டி பாரு தகவல் கொடுத்தாரு கருணாகராங்க அங்கே வர போறா நீங்க போகணும்னால வந்துட கூடாது எடுத்துட்டு அது கடுதழுது ஜபிச்சுட்டு இருந்தான் போகனால வரக்கூடாது அவருதான் டிரான்ஸ்லேட்டர் யாருமே தெரியாத இடத்துல போக முடியாது அவதான் அவங்க கூப்பிட்டு இருக்காரு அவரோட பேப்பர்ஸ் போக முடியும் அப்படி சொல்லி ஜோ கிடையாது அவருக்கு டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல அப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் பேசிட்டு வருவாங்க அந்த பாஸ்போர்ட் ஏஜென்சி அவருப்பாரு பேசி இருந்துச்சு அதிகால அஞ்சு மணி பிரயிட்டு அவரு பாஸ்போர்ட் ஏஜென்சி ஒரு பயப்பர் சொல்லிட்டு ஓடி இருந்தா ஐயா அவர் பெரிய பேசு என்னையா கேட்டாங்க முதன் முதலாவது மாட்டேன் பெரியாச்சி தடவை அப்படி அரசாங்கத்திலிருந்து பெரிய சட்டங்கள் ஜபத்தினால சரி என்ன பைசா வாங்கிட்டு பேர் தான்தான் பிரிண்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் வாங்கிட்டு அவங்களோட கோட் மேனேஜர் போகுது இப்போ ஒரு ஆல் பேப்பரோட வந்திருக்காரு இப்டி फर्स्ट டைம் ஒரு இன்டென்டட் சரி பேப்பர் விஷன் வேண்டிய இல்லையா அது இப்டி உங்களுக்கு உங்க நாளைக்கு வந்திருக்கு ஆமா அந்த தராம பேசணும் எல்லாரும் இப்பு ஒரு பேப்பர அவ போடுச்சானே சரி டி டிக்கெட் எடுத்துட்டு சரி சரி அப்போ டிக்கெட் வாங்குறது டிக்கெட் வாங்குறنا அப்ளைட் ப்ளேஸ் இல்லம் எத்ததட அப்ப அப்படி பண்ண போற ஒரு ஏஜென்ட்டை போனார் இவர் பாஸ்போர்ட் ஏஜென்சி டிக்கெட்லாம் கலெக்டர் கொடுப்பாரு அவங்களுடைய ஏஜென்ட்டை போனாரு எப்படி யாரு டிக்கெட்டு அதாவது விஐபி டிக்கெட் வச்சிருப்பாங்க அவங்க வந்து அந்த டிக்கெட் இருக்கணும் அது அவங்களுக்கு கட்டலை பதவிடிச்சு பப்ளிக்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா நான் யோசிச்சா ரெண்டு பேர் கன்சல்ட் பண்ணி சில பேர் நிறைய டிக்கெட்லாம் கஷ்டப்படுத்த ஆளு சரி முக்கியத்துவம் கொடுப்போம் அப்புறம் சொன்னாங்க நாளைக்கு வர சொல்லுங்க அவங்க யாரும் வராட்டி போனா அப்படி வந்து அவளை காக்க வச்சு ப்ளெயின் வருவாங்க சொல்லியிருந்தார்கள் நீங்க போகும்போது கஷ்டம் செகப்ல ஒரு வந்து ஒரு ஒன்றரை சாத்தாம் பூந்து உங்கள்ட்ட தகராறு பண்ணுவான் எவ்வளோ தோட கூட இருக்கணும் அப்பொழுது பேசுகிறது நீங்களே நாவது பேசுவாரு அப்படின்னு தேங்க அனுப்ப சிசர்ன்னு ஒரு சின்ன சீல சரி. அங்க கொஞ்சம் போய் இருங்க நாங்க பாதி பேர் பாதி பேர் பார்த்துட்டு போனோம்னா போற ஆளுநர் நிறைய நாங்க போறோம் எந்த போகணும் தெரியாது லாங்குவேஜ் தெரியாது இடமும் தெரியாது எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது இருந்து ரெண்டு பேரும் அங்க இருந்த உங்களை ரசி பண்ண கண்ணாகரணும் போய் போது கையை கைய ஆட்டிட்டு இருந்துக்காங்க எங்களை அடையாளம் பார்த்து நாங்க மேல எட்டி பார்க்கவே இல்லையே அது நிறைய பார்த்துட்டு போனோம் கண்டு நேரம் கிடையாது மாதிரி வெளியே போற பாதை வேற ரெண்டாவது பேர் விடாது அப்புறம் போனா ரெண்டு பேரும் ஆபீஸ் இருந்தான் வந்து என் வரிசையிட்ட பாஸ்போர்ட் டிக்கெட்டு எல்லாம் கொடுத்த ஒரு கார்டு பல்லப்படி கொடுக்கணும் எங்க இருந்து எங்க போறீங்க என்ன பர்பஸ் போறீங்க தங்குவீங்க தங்கக்கூடிய அட்ரஸ் இருக்கணும் சின்னச்சி இல்லையா அப்ப ஏன் அப்படின்னா சுகாதார அதிகாரிக்கெல்லாம் வருவாங்க ரெண்டு ரெண்டு பாஸ்வேர்ட் எல்லாம் துறை அப்ப கூட இருக்கிற ஆபீஸ் சத்தம் போடுறான் பண்றாரு பாஸ்போர்ட் மிஷினரி ஆகணுது என்ன யாரு பத்திரி யாருங்க கூப்பிட்டது யாரு இந்த நாட்டு எங்க நாட்டுல கருச போயா அது பிரச்சாரம் பண்றாங்க அனுமதிக்க முடியாது நடத்த போய்ட்டு அனுப்பி தெரியுமா அப்படின்ட்டு யாரு அவங்களை கூப்பிட்டு போற இல்லையா அப்படின்னு சொல்ற பேசுறேன் இந்தியன் காசு வச்சிட்டு எங்க நாட்டுல சாப்பிடனு நினைக்கிறேன் அப்படியா இல்ல இல்ல டாலர் வாங்கி தந்துருதான் டாலர் கார்டு அப்போ இது கடையில் இருந்தாச்சுன்னா அது நாலு நேரம் ஆயிடுச்சு ரிட்டர்ன் பண்ணது ஆஃப் வந்து கருணாசுரம் ஃபேமிலிக்கு அங்கே ஏர்போர்ட் மேனேஜர்க்கு கம்ப்ளைண்ட் விட் பட்டாங்க காடில் கொஞ்சம் வேறு சொல்கிறேன் எங்கேயாவது வழி தெரியாமல் இருக்கிறாங்க போட்டு வாஷம் தெரியாது அப்படின்னா அங்கே இல்லாத ஸ்பீக்கர்லையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க சுந்தராஜ் சாசன வழிவாங்க ரிஷீவ் பண்ணுற காட்டு வந்துருக்காங்க அவன் சொல்கிறான் டே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஸ்பீக்கர்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப வாங்கிடாது அப்படின்னு சொல்லுறான் அவன் கஸ்டமர்ஸ் ஆபீசர் விட மாட்டான் எந்த பாசிலையும் பேசணும் அவன் பாசனா எந்த பாசில பேசுறீங்க அவன் பாசிலேயே பாக்கதாங்க அப்படி போனோன்னா அந்த நாட்டு கிறிஸ்தவ சபையினுடைய சொல்லி சொல்லிடுறாங்க அவர் வந்தாரு வந்து விசாரிச்சுட்டாரு திரும்ப கருணாகரன்ட்டு சொன்னாரு அதாவது அவங்க எவ்வளோ நாடு இருக்கட்டும் உலகத்தில் பயன்படுத்துவோம் செய்தி கொடுக்கட்டும் அந்த திருக்க தர்சனம் மாத்திரம் சொல்லு சொல்லுங்க தர்சனம் கேட்டு மக்களை இடரிப்பட்டாங்க நிறைய இருக்கிறாங்க சமப்படி அப்ப என்ன சொன்னு சொல்றாரு சரி அவருன்னுல்ல வேண்டாம் அவரு சொல்லாமல இருக்கணும் மேம்படுத்தணும் அப்படி வாசல் எனக்கு நானும் முடிவு அடுத்த மாசம் கட்டாயம் மக்கள் வந்து புரியாத மக்கள் சந்தேகப்படுற மக்கள் அந்த ரெண்டு பேரும் இறச்சிடுவாங்க ரெண்டு பேரும் இறைச்சி ஒரு காரணம்ட்டா காணி பணத்துக்கு காரணம் சொல்லுவாங்க சோம்களும் எல்லா இடத்துல தமிழன் தான் சிஞ்சா இருக்கிறான் அங்க தமிழன் அங்க போனாலும் பொறாமதா இருக்கிறான் அப்போ பராமரிப்பட்டு அவங்க அதுவும் டிரஸ்டி மாதிரி காணிக்கை எல்லாம் எண்ணி போடணும் போட்டு கேஸ் போயிடும் சம்பந்தமே கிடையாது அதுவும் மக்கள் பொறாம கார்டு காரிட்டாரு கண் கொண்டு தானே வாங்கிருப்பாரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிற இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு பொறாமைய இருக்கிறாங்க இந்த மக்கள் மத்தியில் என்ன இருக்க முடியாது ரெண்டு மூணு பிள்ளைகள் உண்டு அப்போ அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கம்பெப்படுத்த நாயிரு போக மாட்டேன் சொல்லுங்க நிமித்தங்கள் துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்களை பேருக்கு பொய்யாச்சுனால் பாய்க்கு வரலாறு சந்தோஷப்பட்டு கழிபொருங்கள் உங்களுக்கு பருவத்திற்கு மீறியா இருக்கும் உங்களுக்கு இருந்து பங்குறது தேர் கதில அப்படி தான் சில பயன்படுத்தி இருக்கும் சரி நாய்க்கு போக மாட்டேன் இடத்தைக்காக சொல்ல போனாரு நான் வேலை இல்லாம வந்தோம் நீங்க கூட்டிட்டு அவன் இவரு எங்களை கூட்டிட்டு போனோம் இவரு சொன்னாரு நீங்க யாருமே வேட்டி சட்ட வேண்டி போட்ட மாதிரி இல்ல நான் உங்களுக்கு ரெடி வேண்டல இருக்கிற ஆள் போதும் அப்படின்னு சொன்னாலும் சரி போயிட்டாரு வேண்டாம் போறோம் போயிட்டு நிக்கணும் அப்ப அந்த இடத்துல அவரு தேடி வந்து வருவாரு அப்ப அங்க நிக்கிறாங்க நிக்கிறாரு கார்ல இறங்கி நிற்கிறோம் அப்ப அதுல ஒரு ஆள் தம்மா கார்ல போயிட்டு அவங்க ஓடியில கையை கொடுத்து கொள்ள நாட்டுல தெரியும் அப்பதான் கொண்டு போகும் தெரியாது அப்படி போற மேடையில பிரசவமான ஓடி வந்துருவா மேடைய ரொம்ப பிரியம் ரொம்ப பிரியம் யோ ஸ்பீச் ரொம்ப பிரியம் தமிழ் வரா தமிழ் கேட்டு என்ன நடந்ததுத நடந்தது சேர்ற பனிரண்டு குழந்தைகள் பிறந்த பிறந்த உடனே இறக்குமா பிறந்த ரெண்டு வருஷம் கழிச்சு இறக்குமா வைப்பு மொத்த பதினெட்டு பதினெட்டு கல்யாணம் வந்து கணவன் கணவன் சேர்ந்துட்டாரு வாழ்க்கையில தனியாயிட்டாங்க அந்த நாடு தமிழ் பேசுறாங்க அப்போ கடைசி இப்ப இவங்க கணவன் இறந்தாச்சுன்னா விடவா ஆயிடுவாங்க இல்லையா ட்ரெஸ்ஸை போடணும் அந்த இளம் கிளத்துருவாங்க அவங்க இந்து தான் இருக்கிறனால இப்ப யாருமே கூட வர மாட்டாங்களாம் வரலாம் அப்படின்னு ஓடிக்கிறோம் ரொம்ப கஷ்ட ஒற்று அவங்க பாத்தோடைய வாங்க மாட்டாங்க அப்படி சேர்ந்த சொன்னாங்க அப்போ என்ன ஆச்சு இப்படி பாருப்பேன் அந்த சாசனம் போகலை இங்க வந்திருக்கிறாங்க நியாசம் எடுத்தாச்சு ஒரு தலையில் ஒரு பாறை எடுத்துகிட்டே இருப்பான் இப்போ அதை கிடைக்குமா என்ன பண்ணுவோம் அப்படி இருந்துச்சு இருக்கு அந்தக்கு செய்து கொடுத்துட்டே இருக்கும்போது அது ஆகிய என்னத்தே போட்டி ஆமா அது துரத்தாதே துரத்தாதே போக மாட்டேன் சத்தம் போட்டு கிடையாது அங்க போகணும் மேடைக்குல முன்னாள் எந்திரிச்சு காரிஷன் பிறகு வந்து சாட்சி ஒரு வீட்டில் பதினெட்டு வருஷமா பே நேற்று தான் போச்சு எனக்காக தான் இவங்களை இந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்காண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த வாசி தெரியும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படி நாம் பிள்ளைங்க நடந்தது திரும்ப ஒரு அம்மா ஜவுடி அவர் பண்றாங்க தமிழ் குடும்பம் நல்ல தமிழ் அப்ப தமிழ் மக்கள் ரொம்ப அவுட்டர்ல இருக்கிறாங்க கிராமங்களில் அப்ப அங்கெல்லாம் வந்து அந்த ஆறு பொம்பளை பிள்ளைங்க ஆண் பிள்ளைகள் கிடையாது அஞ்சு பொம்பளம் கிட்ட எல்லாம் இந்துகள் படுத்த இந்துகள் எல்லாம் காளி கோயிலை கும்பிடுறவங்க கீழ நடக்கிறவங்க அந்த மாதிரி காவலி எடுத்து ஆடுறவங்க அங்க உள்ள பக்தி அப்படியே அப்படி காளி கும்பிட்டு எடுக்கிறாங்க ஆமா அதுல இந்த ஒரு அம்மாவுக்கு அம்மா மாத்திரம் இளைய மக்களுக்கு கொஞ்சம் வியாதி வந்துட்டு அதை வந்து தான் கருசங்க ஊர் சேர்ந்து இந்த வந்து ஞானம் அடுத்து வைக்கலாம் வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்காங்க புருஷன் இருக்கிறாரு பயங்கர குடியாரு குடியாருன்னு இருபத்தி நாலு மரம் குடிப்பாரு அவர் கம்பெனில வேலை பார்த்து சம்பளத்து அதிக முடிக்கிறார் இல்ல யாரும் கேட்க முடியாது கேட்டாடி விடுவார் அப்ப யாரும் கிறிஸ்தவங்களும் அங்க போயிட்டு போகாது போயிட்டு வந்து நம்ம சவுலாத்து வர மாதிரிதான் வரும் அங்கு முடிஞ்ச ஒரு சிறு கொடுப்பாங்க அஞ்சு பேரும் கட்டு கொடுத்தாச்சு ஒரு குழந்தை கூட்டி வேற கூடாது அப்படின்னு அப்படி ஆள் தான் நீங்க வரீங்கன்னால நான் உங்களை இந்தியா இல்லன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போகும்போது அப்படி வீட்டுக்கு பக்கத்துல போனோம் அவங்க நாங்கள் வரஞ்சோம் நாங்கள் வெளி சமையலெல்லாம் நடந்துகிட்டு நாங்கள் போனோமா போனவர்கள் வீட்டுக்காக ஒன்று திறந்துடுது விராண்ட மாதிரி தட்டி போட்டு அதில் டைனி ஹார்ட் டேபிள்லாம் பொடிச்சிரு நாங்கள் அங்கே போய் கரெக்டாக இந்த திறந்த வாசலை பாட்டி பார்த்தா பெரிய பாட்டு ஃபுல் சைஸ் ஊர்லிட்ட பாட்டு இல்லையா அது நிறைய ஒரு அட டிம்போலியாத்தான் போடக்கூடாது அடிக்கடி விஷயம் காட்ட வீட்டுக்கார பாதுகாப்பா பேசுறது பாட்டுலயா இருந்தாலும் காவல் அடிப்பாங்க அந்த அம்மா கொஞ்சம் பயம் து போது உக்காந்த பயப்படிச்சுட்டு நேற்று இரவு இல்லையா எனக்கு ஒருத்தர் உங்க ரெண்டு பேர் எடுத்து வந்து வெளிப்படுத்தி வந்தார் குறுநீதி குடும்பத்தின் போல குடும்பங்களா சந்திக்கப்படும் அமைதியா இருக்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சு அம்மா தர்ஷம் கடைசணும் கொஞ்சம் பேசணும் தறி இந்த நேரம் ஆயிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு சாப்பிடுவேன் சொல்லுவோம் பேசுவேன் சரி நீ சாப்பிடுவேன் நான் நாளைக்கு நீ இருக்கிற இடத்துக்கு ரொம்ப பேசணும் போட்டேன் வாங்க அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாரும் ஜோ பண்ணிட்டு மணிக்கு அதுல கட்ட வந்துட்டு சில நான் ஆகிட்டோம் தருவேன் வந்தவர் கால எட்டு மணிக்கு வந்தவர் மத்தியானம் ரெண்டு மணி வரும் பேசிருந்தாரு ரெண்டு மணி நேரம் பேசிருந்தவர் முதல்ல சொன்னாரு விட்டு வந்தோம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது ஏற எதிர்த்தியும் என்ன யாரு பாட்டில் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருப்பீங்க நம்ம வீட்டுல பாட்டல் நமக்கு நேரம் வியாபாரத்துக்குள்ள பாட்டு பாட்டுமா எனக்கு ஒரு வியாதி முதுகிற தண்ட் இருந்துட்டே இருக்கும் எடுத்தாச்சு எக்ஸ்ரே எடுத்தாச்சு அப்படின் கண்டுபிடிக்கவே முடியல என்னன்னு அவங்களாலும் சொல்ல முடியல எந்த ரெம்போர்ட்டும் அரிசிதான் வருஷப்படும் பாத்துல அப்பட முடியா கொடுக்கும் அதான் துணிய பாட்டு வாங்கி சின்ன சின்ன பாடலாம் அதான் துணிய பாட்டு வாங்கிட்டு திரும்ப அது ஒரு ரெண்டு மூணு தோட்டம் பிடிச்சா அதுக்காக சம்பளத்தை புறாச்சும் தெரியாது ஏன் சம்பளத்தை ஆட்டி பேசுறது இல்லை முரட்ட மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன் நிலைமை அப்படி ஆகிட்டு வச்சுருக்கேன் மனைவிதா எல்லாம் தவிர கட்டி விடுத்தது எல்லாமே அவதான் தெரியும் பண்ண முடியல சின்ன வயசுல ஏதும் சேலம் ரெண்டு மணி ஆயிட்டு பேசி பேசி பேசி ரெண்டு மணி ஆயிட்டா அப்பறம் நிறைய எக்ஸாம்பிள் பேசிட்டு இருந்தா அவரு ரொம்ப குஷி ஆயிட்டு பேசி கேட்க பாவம் பெருசு தாய் படிச்சுட்டு கடைச்சோடு மகிழ்ச்சிகள நாளைக்கு வருவேன் அப்படி போயிட்டு மறுபடியும் போயிட்டாரு போயிட்டு போயிட்டு மாறி அரை மணி நேரம் வர வேறாரு காலையிலிருந்து இத்தனை மணி நேரம் கூட இருந்தா குடிக்கவே இல்ல அது மாத்திர வலி இல்லாம போயிட்டு எங்க மரபுக்கமா இருக்காங்க இந்த கூட்ட பற்றி ஆண்டை என்ன சொன்னோன்னா கரை சொன்னாரு கூட்டம் பெரிய செம்பிள் அந்த மாதிரி அப்ப அதுல பெரிய கூட்டம் ஆட்களை வந்திருக்கு ஞாயிற்றுக்களை மாறாரு அப்ப ஆண்ட செய்து கொடுத்தாரு கத்தருடைய பாத்திரத்திலும் பாத்திரத்திலும் பங்குபடுறாரு அப்புறம் குடிக்கிறவங்களும் பாமா தெரியல இருக்காங்களே இருந்தாரு வரவரை சொல்லி மூணு பாச இல்லையா முத நாள் என்ன தெரியுமா நான் தமிழ்ல பேசுற ஆங்கிலத்துல பேசி அவரு அவர் கையூர்ல பேசி அதுக்கு பிற நாளு அடுத்தது வார்த்தைகள் தொடர்ச்சி விட்டு போய் தேடி இல்லையா முதலாளி ரொம்ப தடமாட்டி என்ன ஆண்டு அனுப்புனீங்க பழத்தோட போடணும்னாரு அப்புறம் நிரம்பி சொன்னோட அவருடைய சொல்ல முடியுமோ நான் எடுத்து அவர் நான் சொல்லி முடிக்கும் ஆரம்பிச்சிருக்காங்களே முடிக்க போற எப்படி தெரியும் அப்படி அந்த நாள்ல அந்த குழுத்துல என்ன தெரியுமா ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு பதினஞ்சு இப்ப ஒரு மணி நேரம் பசமாட்டோம் சொல்லிட்டு ஒன்றரை மணிக்கு மேல ஆச்சுதான் இல்லையா நேரம் ஆயிருந்தா அவரை வெள்ள அடிச்சோம்னா இவரு அவர் கையெழுனாரு பாட்டா சொல்லு இவரே சொல்லி பாட வேணாம் தெரியுமா இருக்கு ஒரு வருஷம் முன்னால பெரிய பொம்பளை பைசா இருக்கும் அங்கதான் கிட்டாதலாம் போடணும் பாட்டு படிக்கும் போது பாடுறது கிட்டாதாங்க பேசி ஒன்று அது கெட்டலாம் தெரியும் திருவிடா வந்து எங்க நாட்டுக்கு யார் வேற சொன்னது ராகட்டோம் இல்லையா அதட்டோன்னு அதுக்கு கஷ்டம் ஆமா அவர் அதெல்லாம் சொன்னோம் இந்தியா இது திருக்சன் அம்மையே இங்க தான் திருக்சன் புறப்படாதான் அவ்வளோ சுத்தி கரு துரச்சு ஆயிடும் விட கூடாது நல்லது ஆயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் அங்க போலீஸ் சூப்பரண்டா போலீஸ் கூப்பிட்டு இருந்தாங்க கூட்டி போடாது து பாசம் என்ன கேட்டு சாரி சூப்பர் டாக்டர் பாசம் தெரிஞ்சு அந்த வந்துருக்காங்க அது கால விசுவாசித்தீங்க அடிச்சு காத்திரிச்சு நடக்குது அவரு சூப்பரண்டா போய் சொன்னாரு நீங்க எங்க தேவை எங்க அப்பா அம்மா வயசானவங்க எல்லா குடும்பத்தையும் வீட்டுக்கு போனா மேம்பாண்டி வீட்டுக்கு ஆட்கள் கூட்ட மாதிரி அம்மாவும் தெரியாது எங்கனாலும் தெரியாது மக்களும் தெரியும் அவ ஹாஸ்பிரியில் போயிட்டு வந்துட்டு போறவளிலேயே இருந்துட்டா அப்பா ஆஸ்பத்திரி போயிட்டு அவங்க டாக்டர் அனுப்பிட்டா இப்போ ஒரு கொண்டு போடாங்க சேங்கரை பிறந்திருக்காங்க அப்போ என்னாச்சுன்னா இந்த பொண்ணாக ஜெயபாண்டி மரணிக்கு முந்தை நாடு தான் முதல் பிறந்த பிறந்திருக்கு பெண் மருந்து மருந்து பையனா பெண் வந்து முதல் குழந்தை பிறந்திருக்கு பிறந்த உடனே அது வீட்டில் வச்சு பிறந்தது அவன் பிறந்தாள் எடுத்து போட்டு கட்டில போட்டு போட்டிருக்கு ஊருக்காரல கூட்டி நிற்கிறாங்க அவங்களுக்கு அம்மா வந்துருக்காங்க மரமனை பார்த்துட்டு உள்ளே வந்துருக்காங்க அம்மாமா அம்மா அம்மா அந்த மாதிரி பக்கத்துக்கு பாஸ்ட் வந்து அவங்களுக்கு மாமியார் வந்துருக்காங்க அம்மா வந்துருக்கு அந்த மாதிரி பாஸ்ட் வந்துருக்கிறாரு மூணு பொறுத்து பாப்போம் ஏன் ரெண்டு போகலை அப்படின்னு சொல்லி கதவை கொஞ்சம் வழியை கொண்டு போட்டாங்க எது ஆயிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் அழகு மாதிரி அவன் அது துணியெல்லாம் சுற்றி கட்டிட்டு மெதுவாக வீட்டு வட குத்த போய் இறங்கி நம்ம வீட்டு மாரி நான் வீட்டுல மத்திய அழகு முடிச்சிருந்தாங்க என்ன கூட பேச மாட்டேன் இல்லையா பேச அதனால பெண் மாதிரி சொல்லிட்டு போய் சீசனா கொடுத்து கல்யாணம் கட்டிச்சாங்க அவரோட வரமாட்டாரு அது கடைசி மாதிரி கொடுத்துருவா அது கேட்டு வெளியேசுவாரு அதை உள்ளே போய் கடை போயிட்டு வருவாரு அதெல்லாம் நம்ம பெண் நாள் வரல அழுது என்னம்மா அப்படின்னா எங்க வீட்டுக்கார சோமன் தான் இருமா சோமன் இருக்காரு சரி போ அப்படின்னா போவாரு அப்படின்னா அம்மாட்ட கேக்குறாரு சொன்னீங்கன்னு சொன்னாங்க ஆதின போயிட்டு சொன்ன சொல்லுங்க அப்ப நான் ஜோம் பண்ண போய் எப்படி ஜோம் பண்ண போவாங்க அதுக்குதான் ஒண்ணு வர சொன்னு ஆடு சித்து போனாலும் எப்படி சொல்லிக்கிறது கேட்டதே கேச்சு சும்மா சித்து போனாலும் தானே கேச்சா எது பேரை கூறேன் தெரியலையா தெரியும் தெரியாம பேரண்டே அது வண்டி அடிச்சுட்டு போனவங்க இருந்தது அப்படி இருக்கு கால் உடஞ்சி அப்படி இருக்கு அது ஓடி கேட்கணும் இப்ப இப்போ கால்ராஜ் இல்லையா போச்சு oui. அப்ப அப்படி இருக்குறாங்க அடங்கியிருக்காதான் சேர்த்து பாட்டி இருந்தேன் திருப்பறாங்க காதுகிட்ட வாய வச்சுட்டு வாடினா யா அதுதான் அப்ப அதான் சும்மாயிட்டு நான் போட்டேன் போயிட்டு போறது மாதிரி அடுத்த வாரத்துல அந்த தூடா விட்டுட்டா அப்புறம் நானே தாய் போய் சொல்லிருக்கீங்க நான் போயிரு போய் நாங்க முடியாது அப்ப தாலையும் சித்தாப்போம் தானே இதை கலத்தக்கூடாது போக மாட்டேங்க காய்கறிப்பள்ளது வீட்டுக்கார போனா இருந்தாலும் போட்டாரு அப்புறம் புதுசாட்சி வீர காப்பாத்துறேன் சரியா சரி சார் சுழியும் வெச்சி முடிஞ்சது இதுல ஒரு சின்ன ஒரு கடவி விட்டு அடுத்தால பேசுவோம் அடுத்த பிரான்சுல பேசுவோம் சரி